ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் பார்வையற்ற முதல் பட்டதாரி பெண் ஹெலன் ஹெல்லர் ஆசிரியர் ஏற்காடி இளங்கோ குரல் பாண்டி விக்னேஷ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி காரைக்குடிங் இம்மின்னு வெளியிட உதவிய ஃப்ரீ தமிழ் ஈபுக்ஸ் டாட் காம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் படிக்கலாம் பகிரலாம் ஆனால் விற்பதற்கும் உள்ளடக்கத்தை மாற்றுவதற்கும் உரிமை கிடையாது போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும் ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் படிக்கலாம் பகிரலாம் பகிரும் போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும் பார்வையற்ற முதல் பட்டதாரி பெண் ஹெலன் ஹெல்லர் வெற்றி நிச்சயம் என தற்போது பிரகடனம் செய்யப்படுகிறது பள்ளி இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுதல் என்பதே இன்றைக்கு சாதனையாக கருதப்படுகிறது இதற்காகவே பெற்றோர்களும் தன்னம்பிக்கை புத்தகங்களை வாங்கி கொடுக்கின்றனர் வெற்றி பெறுவதற்கான உபதேசங்கள் கொடுக்கப்படுகின்றன அதிக மதிப்பெண்கள் பெறுதல் என்பது எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பது ஒன்றே குறிக்கோளாக உள்ளது விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் உதாரணமாக சொல்லப்படுபவர்களில் ஹெலன் ஹெல்லரும் ஒருவர் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையின் காரணமாக உலகமே அவரை திரும்பி பார்த்தது கடின உழைப்பு சமூக சேவை கல்வி சம ஆகியவற்றிற்கான அவர் ஆற்றிய பெரும் பணியால் அவரை உலகம் போற்றியது பார்வையற்ற காது கேளாத ஒரு பெண் தடைகளை கடந்து மக்கள் சேவை பிரிந்ததால் அவரை அதிசய பெண் என புகழ்ந்தனர் மக்கள் நலத்தில் அக்கறை கொண்டவரால் தான் உலகளவில் பிரபலம் அடைய முடியும் என்பதற்கு ஹெலன் ஹெல்லர் ஓர் உதாரணம் காது கேளாத பார்வையற்ற பெண்ணின் வியப்படைய செய்யும் சாதனை வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகம் இதனை படிக்கும் போது சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற உத்வேகம் ஏற்படும் இப்புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மனைவி திருமுக இல்லைக்கரசி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்புத்தகத்தை செழுமைப்படுத்தி கொடுத்த நண்பர் திருமுக எஸ் நவச்சிவாயம் அவர்களுக்கும் தட்டச்சு செய்து கொடுத்த திருமுக எம் லட்சுமி திருவேங்கடம் அவர்களுக்கும் நன்றி இப்புத்தகத்தை வெளியிட்டுள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களுடன் ஹெலன் ஹெல்லர் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு தனித்திறமைகள் உள்ளன அதனை அவன் சரியான வழியில் சமூக வளர்ச்சிக்காக மாமேதை எனப்படும் அறிஞர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வேறுபடுவதில்லை மாமேதை என போற்றப்படும் அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீனின் மூழையை ஆராய்ந்து பார்த்தே இந்த முடிவுக்கு வந்துள்ளனர் தனது மூளை திறனில் சுமார் பதினைந்து மட்டுமே பயன்படுத்தி இருக்கக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஒரு மனிதன் தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதில்லை தன்னால் இதெல்லாம் முடியாது என நினைக்கிறான் இதற்கு காரணம் அவனிடம் போதிய தன்னம்பிக்கையும் உலகம் சார்ந்த அறிவும் இல்லாததே இதற்கு மனிதனை ஒருவனை வழி நடத்துவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் சரியான வழிகாட்டியும் இல்லாததே காரணம் நம்மால் என்னென்ன முடியும் என்பதை முயன்று பார்ப்பதில் தவறு ஏதும் கிடையாது என்பதை உணர வேண்டும் அதற்கு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்க வேண்டும் எடுத்த முயற்சியில் இருந்து கிடைத்த அனுபவங்களை கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி அடைவோம் என்பது பழசாதையாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது காதுகள் இரண்டும் கேட்காது வாய்ப்பேச முடியாது இப்படிப்பட்ட ஊனம் சிலருக்கு ஏற்படுவதுண்டு இப்படிப்பட்டவர்களின் நிலை என்பது மிகவும் மோசமானது இதனை யோசித்து பார்த்தால் வாழ்க்கை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் என தெரியும் இப்படிப்பட்ட மூன்று மிக பெரிய குறைபாடு கொண்ட ஒருவரால் உலக அளவில் பிரபலம் அடைய முடிந்தது என்றால் அதனை நாம் எப்படி பாராட்டுவது என்று கூற முடியவில்லை இதனை சிலர் உலகின் எட்டாவது செவிட்டுத் தன்மையையும் பார்வேற்ற தன்மையையும் அவரால் மாற்ற முடியவில்லை ஆனால் ஊமை தன்மையை கடும் முயற்சியால் மாற்றி வெற்றி பேசும் வள்ளமை பெற்றார் பிறகு நான்கு பேசும் திறன் படைத்தவராக தன்னை வளர்த்து கொண்டார் கண் தெரியாத காது கேளாத ஊமையான அவர் தன்னுடைய விடாமுயற்சியால் படிப்பையும் மேற்கொண்டார் அக்காலத்தில் மாற்றுத்திறனாளிகளில் அதிகம் படித்தவர் என்ற பெருமையை பெற்றார் அது மட்டுமல்ல அவர்தான் உலகில் முதன் முதலாக பட்டம் பெற்ற மாற்றுத்திறனாளி ஆவார் படிப்பட்டவரின் பெயரை தெரிந்து கொள்ள அனைவருக்கும் ஆர்வம் செய்யும் அவர்தான் விளங்கினார் பல நாடுகளுக்கு சென்று சற்பொழிவு ஆற்றினார் பனிரெண்டு புத்தகங்களை எழுதினார் உலகம் போற்றும் சமூக சேவகையாக திகழ்ந்தார் பெண்கள் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடியவர் முதலாளித்துவத்தையும் உலக யுத்தத்தையும் அணுகுண்டுகளையும் எதிர்த்தவர் பொதுவுடைமை கருத்துக்களில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர் துண்டு நிறுவனம் ஏற்படுத்தினார் உழைத்தார் அவரை பற்றி உலகம் முழுவதும் பழமொழிகளில் புத்தகங்கள் வெளிவந்துள்ளன அவரை பற்றி திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவர் ஒரு ஊமைப்படத்திலும் நடித்திருக்கிறார் இவரை நாம் தன்னம்பிக்கையின் மொத்த உருவமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது செவிடு ஊமை குருடு ஆகிய மூன்றும் பெரிய குறைகள் என்று அவர் கருதவில்லை அவர் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடினார் மன உறுதியுடன் வாழ்க்கையை எதிர்கொண்டார் அவரின் ஓயாத உழைப்பு அவரை உலகளவில் பிரபலம் அடைய செய்தது தன்னம்பிக்கையின் மறு உருவம் தீரமிக்க நங்கை வரலாற்று நாயகி என அவரை புகழ்கின்றனர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரே என கூறும் பொன்மொழியாக அவரின் வாழ்க்கை சிறப்படைந்து விட்டது அவரின் வாழ்க்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல ஆரோக்கியமாக வாழும் அனைவருக்குமே ஒரு வழிகாட்டிதான் அவரின் வாழ்க்கை வரலாறை படிக்கும் நாமும் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக நம்மால் முடிந்ததை செய்வோம் இனி ஹெலன் ஹெல்லரை தெரிந்து கொள்வோம் பிறப்பு அமெரிக்க நாட்டில் உள்ள அலபாமா மாநிலத்தில் டஸ்காம்பியா என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஹெலன் ஹெல்லர் பிறந்தார் டஸ்காம்பியா ஒரு நகரமாக விளங்குகிறது இங்கு ஹெலன் ஹெல்லர் பிறந்ததால் பிற்காலத்தில் இது உலகளவில் பிரபலம் அடைந்தது இந்த நகரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் மக்கள் குடியேறினர் ஹெலன் ஹெல்லர் தனது தாத்தாவால் கட்டப்பட்ட ஐ வி கிரீன் எனும் பண்ணை வீட்டில் பிறந்தார் இருபதாம் ஆண்டில் தான் கழித்தார் விளையாடினார் வடமேற்கு பகுதியில் முன்னூறாவது எண் கொண்ட வீடாக உள்ளது ஒவ்வொரு கோடை காலத்திலும் ஹெலன் நிறுவனத்தின் சார்பாக இங்கு பொது நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதத்தில் ஹெலன் ஹெல்லர் திருவிலாவும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது ஒன்றின் பதிப்பாளராக பணிபுரிந்தார் தனது பண்ணையில் பருத்தி பயிரிட்டு வந்தார் மேலும் ராணுவத்தின் படை தளபதியாகவும் பணிபுரிந்து வந்தார் இவரின் தாயார் காதரின் ஆடம் ஹெல்லர் இவர் பர்ஜினியாவின் கவர்னர் மரபில் தோன்றியவர் ஹெலனின் ஒவ்வொரு செயலையும் கண்டு பெற்றோர்கள் மகிழ்ந்தனர் இவர்கள் இட்ட பெயர் ஹெலன்ஸ் என்பதாகும் ஹெலனை மிக கவனத்துடனும் வளர்த்து குடும்பத்திற்கு பெருமையும் உலகிற்கு முன் உதாரணமாக விளங்க வழிவகுத்தவர் இவரின் பெற்றோர்கள் நோய் ஹெலன் பிறக்கும் போது முழு ஆரோக்கியத்துடனே பிறந்தார் பார்வையும் கேட்கும் திறனும் கொண்டவராகவே இருந்தார் ஒன்றிரண்டு வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார் அவரின் குழந்தைத்தனத்தை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ந்தனர் தங்களை அப்பா என அழைப்பதைக் கண்டு மகிழ்ந்தனர் ஒவ்வொரு குழந்தையும் தங்களை பார்த்து பேசும் மகிழ்ச்சியடையாத பெற்றோர்கள் இருக்கவே முடியாது தங்களின் குழந்தையின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என நம்பினர் ஹெலன் பத்தொன்பது மாத குழந்தையாக இருக்கும் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது கார்ல அல்லது அது மூளை காய்ச்சலாக இருக்கலாம் என மருத்துவர்கள் கருதினர் இது நாலு முதல் எட்டு வயதுக்கு குறைவான வயதுடைய குழந்தைகளுக்கு தொற்றுகிறது இதற்கு அக்காலத்தில் தடுப்பூசி கிடையாது இந்த மூளை கடுமையாக இருந்தது அது குழந்தையின் உயிரை பறித்துவிடும் என பயந்தனர் ஆனால் சில நாட்களில் குணமானது இதன் விளைவாக ஹெலன் பார்க்கும் திறனை கேட்கும் திறனையும் இழந்தார் பேசும் திறனையும் இழந்தார் தன் பெயரை கூட கேட்டறிய முடியாத குழந்தையின் பரிதாபமான நிலை தனது உணர்ச்சிகளை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியாத பரிதாபமான ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது இப்படி பாதிப்பு நமக்கு ஏற்பட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும் இது மிக மிக கொடுமையானது பார்க்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் காது கேட்காத நிலை ஏற்பட்டதால் ஹெலன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் தன் வாழ்நாள் இறுதி வரை இருண்ட வாழ்க்கையை அனுபவித்தார் மொழி என்பது ஒரு மனிதனை வளர்த்தி ஆனால் பேச முடியாத மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள சைகைதான் உதவும் ஹெலனின் சைகைகளை பெற்றோர்களால் புரிந்து கொள்வதில் சிரமம் இருந்தது ஆனால் ஹெலன் வீட்டில் இருந்த சமையல்காரரின் மகள் மார்த்தா வாஷிங்டனால் ஓரளவு புரிந்து முடிந்தது அக்குழந்தைக்கு ஆறு வயது அவளால் ஹெலன் என்ன சொல்கிறாள் என்ன கேட்கிறாள் என்பதை முடிந்தது இதன் மூலம் குறிப்பிடம் சைகை மொழிகளில் அறுபதுக்கும் மேற்பட்டவற்றை அவரின் பெற்றோர்களால் புரிந்து முடிந்தது ஹெலனிடம் மார்த்தா வாஷிங்டன் நெருங்கி பழகினாள் இரண்டு குழந்தைகளும் வீட்டின் மூழையும் தோட்டத்திலும் விளையாடினர் இது பெற்றோர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியது ஹெலனும் வேறு ஒரு குழந்தையுடன் விளையாட முடிந்தது திருப்பு முனை ஹெலன் ஹெல்லர் பொருட்களை தொட்டு தடவி பார்த்து பழவற்றை தானே கற்றுக் கொண்டார் கேட்கும் இழந்த அவர் பொருட்களை முகர்ந்து பார்த்து சிலவற்றை தெரிந்து கொண்டார் சார்லஸ் டிக்கன்ஸ் என்பவர் எழுதிய அமெரிக்கன் நோட்ஸ் என்னும் புத்தகத்தை ஹெலனின் தாய் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டில் படித்தார் கண் தெரியாத காதுச்சார் என்பது அப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அது ஹெலனின் தாய்க்கு நம்பிக்கையை ஊட்டியது மகளையும் படிக்க வைக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறந்தது லாரா பிரிட்மன் என்கிற கண் தெரியாத காது கேளாத பெண் முதன் முதலாக அமெரிக்காவில் ஆங்கில மொழி பயின்ற பெண் இது ஹெலன் ஹெலர் பிரபலம் அடைவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இவர் ஹூஸ்டனில் உள்ள பெர்கின் பார்வையற்ற பள்ளியில் கல்வி கற்றார் ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி இவர் தனது பெயரை முதன் முதலில் எழுதினார் இவர் கல்வி கற்ற பின் இதே பள்ளியின் முதல் பணியில் சேர்ந்தார் இவரின் கதையை ஹெலனின் தாயார் படிக்காமல் இருந்திருந்தால் பெண் தொண்டை ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவர் இவர் கிரஹாம்பலை சந்திக்குமாறு ஆலோசனை வழங்கினார் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் தான் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் இவர் காது கேளாதவர்களுக்கு சிறப்பு பள்ளி நடத்தி வந்தார் இவர் ஒரு ஆசிரியராகவும் அறிவியல் அறிஞராகவும் விளங்கினார் இவரது தாயாரும் செவிடர்கள் என்பதால் காது கேளாதவர்களின் மீது அக்கறை காட்டினார் காது கேளாதவர்களுக்காக பேசும் பயிற்சியை கற்றுக் கொடுத்து வந்தார் ஹெலன் ஹெல்லரின் பெற்றோர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சந்தித்தனர் அவர் அவர்களை பார்வையற்றோருக்கான பெர்சின்ஸ் பள்ளிக்கு அனுப்பினார் இவரின் வழிகாட்டலால் ஹெலன் தனது ஏழாம் வயதில் பார்வையிழந்தோர் பயிலும் பள்ளியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆண்டில் சேர்க்கப்பட்டார் இந்த பள்ளியும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான பார்வையற்றோர் பள்ளியாகும் இங்கு ஆனி சழிவன் என்ற ஆசிரியையை ஹெலன் ஹெலருக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் இவர்தான் ஹெலன் ஹெல்லரின் வாழ்க்கையை மாற்றியவர் ஹெலனின் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தியவர் ஆனி சல்லிவன் ஹெலன் ஹெல்லரின் இரண்ட வாழ்க்கைக்கு கல்வி ஒளியை ஏற்றியவர் ஹெலனை உலகின் உச்சத்துக்கு கொண்டு சென்ற ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தனி கவனத்துடன் திறமையாக செயல்பட்டார் ஒருவரை உலகளவில் உயர்த்த முடியும் என்பதற்கு ஆனி சலிவன் ஒரு உதாரணமாகும் இவர் ஹெல்லருடன் நாற்பத்தி ஆண்டுகள் ஒன்றாகவே இருந்து தன் வாழ்வை அர்ப்பணித்தார் ஆனி சலிவன் ஒரு ஐரிஷ் அமெரிக்கன் ஆசிரியை ஒரு சிறந்த ஆசிரியை என பெயர் பெற்றவர் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மசாசூசெட்ஸ் மாநிலத்தில் பிறந்தார் இவர் தனது ஐந்தாவது வயதில் பார்வையை இழந்தார் பின்னர் தனது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் பலனாக ஓரளவு பார்வை கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி பெர்கின்ஸ் பள்ளியில் பட்டம் பெற்றார் ஆசிரியராக சேர்ந்தார் இவருக்கு இருபது வயது இருக்கும் ஹெலன் ஹெல்லரின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இவர் மார்ச் மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஹெலன் ஹெல்லரின் வீட்டிற்கு ஆசிரியராக சென்றார் அது ஹெல்லரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னால் அன்று முதல் அக்டோபர் 20 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை ஹெல்லனுடனே இருந்தார் ஆம் அவர் இறக்கும் வரை ஹெல்லரின் ஆசானாகவே வாழ்ந்து மறைந்தார் ஆனி செலிவனின் தந்தை ஒரு மிகப்பெரிய குடிகாரர் இவரது தாயார் எழும்புரிக்கி நோயால் அவதிப்பட்டார் ஆகவே இவரின் இளமை பருவம் வறுமையும் துயரமும் நிறைந்ததாகவே இருந்தது இவரின் ஐந்தாவது வயதில் டிரோமா பாதிக்கப்பட்டார் பெற்றோர்கள் முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தால் பார்வை குறைபாடு ஏற்பட்டது ஆனி சழிவனுக்கு ஏழு வயது இருக்கும் தாய் இறந்து போனார் தந்தை குடிகாரன் ஆனதால் கவனிப்பாரற்று ஐந்து வயது சகோதரனுடன் ஆதரவற்றோர் விடுதி ஒன்றில் சேர்ந்தனர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த சகோதரனும் இறந்துவிட்டதால் ஆனிக்கு என்று ஆதரவாக யாரும் இல்லை சொல்லப்போனால் ஒரு அனாதை என்கிற நிலைதான் ஆனி சலிவன் பெர்கின்ஸ் எனும் பார்வையற்றோர் பள்ளியில் படித்தார் இந்த பள்ளியில் உதவி செய்தால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் இருப்பினும் குறைந்தளவே பார்வை கிடைத்தது இவர் சைகை மொழியில் சிறந்த வல்லுநரானார் பார்வையற்ற குழந்தைகளுக்கு கல்வி பயிற்றுவிக்கும் அளவிற்கு கொண்டவராக ஆனி விளங்கினார் கற்பித்தல் ஆனி பணம் பெற்றுக் கொண்டு வீட்டிற்கு சென்று பாடம் நடத்தும் ஆசிரியராக ஹெலன் வீட்டிற்கு சென்றார் ஆனியின் பணி என்பது பணம் பெற்றுக் கொண்டு வேலை செய்யும் வேலையால் அல்ல கல்வி போதிக்கும் ஒரு ஆசானாக சென்றார் கூர்ந்த அறிவும் பொறுமையும் கொண்டவர் அவர் ஹெலனை புரிந்து கொண்டு அவரை நெருங்குவதற்கு சில வாரங்களானது ஏனென்றால் ஹெலன் விரக்தியின் உச்சத்தில் கோபக்கார குழந்தையாக இருந்தார் இருந்தார். ார் ஆனி ஹெலனுடன் நெருங்கி வருவதற்கே சில நாட்களானது ஹெலன் கோபத்தால் ஆனியின் கன்னத்தில் பழமுறை அறைந்தும் இருக்கிறார் இதையெல்லாம் ஆசிரியர் சகைப்பு தன்மையுடன் பொறுத்து கொண்டார் அதே சமயத்தில் பாசத்துடன் நடந்து கொண்டார் ஆனியின் அரவணைப்பு தாயை போன்றதாக இருந்தது இதனால் இருவருக்கும் இடையில் புரிதல் இருந்த கோபத்தை பயிற்சி அளித்தார் பேசும் பொழுது அவர் உதடுகளில் கை வைத்து அதிர்வுகள் மூலம் அவர் பேசுவதை புரிந்து கொள்ளும் களையை ஹெல்லருக்கு கற்பித்தார் அடுத்து விரல்களின் உதவியால் சைகை மொழியை கற்றுக் கொடுத்தார் ஆனி எழுதுவதற்கு தனது ஆன் ஆண்காட்டி விரலையே பயன்படுத்தினார் அந்த விரலால் ஹெலனின் இடது கையில் எழுதினார் கற்றுக் கொடுப்பவர் ஆள்காட்டி விரலை நீட்டி மற்ற விரல்களை மடக்கி கொண்டு கற்பவரின் இடது கையில் எழுதுவதுதான் பார்வையற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முறையாக இருந்தது ஹெலன் வீட்டிற்கு ஆசிரியர் ஆனி வந்தபோதும் அவளுக்கு ஒரு பொம்மையை பரிசாக வாங்கி வந்திருந்தார் அந்த பொம்மையிலிருந்து எழுத்துக்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் ஹெலனின் உள்ளங்கையில் முதன் முதலாக எழுத்தாக எழுதி காட்டினார் ஹெலனுக்கு எழுதியது விளையாட்டாக அது இருந்தது ஆனாலும் அது பொம்மை என்பதை வார்த்தை என்பதை புரிந்து கொண்டார் தான் கற்ற அந்த முதல் வார்த்தையை தன் தாயின் கையில் பிடித்து உள்ளங்கையில் எழுதி காட்டினார் அது ஹெலனுக்கும் மிகப்பெரிய மகிழ்சை ஏற்படுத்தியது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வார்த்தை உள்ளது என்பதை முயற்சி செய்தார் அவர் என்பதை எழுதி காட்டினார் ஹெலனுக்கு அது பிடிக்கவில்லை பொம்மையை தூக்கி எறிந்து உடைத்து விட்டார் ஹெலனது கோபம் அவனது பிடிவாதம் பற்றி நன்கு அறிந்திருந்த ஆனி பொறுமையாக உடைந்த பொம்மையை கூட்டி எடுத்தார் ஹெலனுக்கு பிடித்தமானவற்றை முதலில் கற்றுக் என்கிற முடிவுக்கு வந்தார் ஹெலனுக்கு முயற்சிகள் ஊட்டுபவையாகவே இருந்தது ஹெலனுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்க குழாய்க்கடியில் கையை வைத்து வேகமாக தண்ணீரை திறந்து விட்டார் குளிர்ந்த நீர் கையை தொட்டு செல்லும் போது டபிள்யூ ஏர் வாட்டர் என்று ஆள்காட்டி விரலால் ஹெலனின் கையில் எழுதினார் அதனை ஹெலனிடம் சொல்லிக் காட்டினார் இது பொருளுடன் விளக்கக்கூடிய வார்த்தையாகும் இது ஹெலனுக்கு நன்கு புரிந்தது ஒன்றை புதியதாக கற்றுக்கொண்டோம் என்பது ஹெலனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதனை ஆசிரியரின் கையில் எழுதி காட்டினார் ஹெலனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட ஆனிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது தன்னுடைய மாணவி ஒன்றை கற்றுக் கொடுத்ததை புரிந்து கொண்டு உடனே அதனை எழுதியும் காட்டிவிட்டார் ஆனிக்கும் உற்சாகம் பிறந்து ஹெலனின் பெற்றோர்களும் இதனை கண்டு மகிழ்ந்தனர் ஆரம்பத்தில் ஹெலனின் கையில் எழுதியதை அவர் விளையாட்டாகவே கருதினார் தான் கற்றுக்கொண்ட எழுத்துக்களை அவரால் பொருட்களோடு தொடர்பு முடியவில்லை முதலில் தண்ணீருக்கு வாட்டர் என அவர் கையில் எழுதிய அவர் எழுத்துக்களை புரிந்து கொண்டார் ஆனால் அது தண்ணீர் என்று தெரியாது வலது கையில் தண்ணீர் படுமாறு வைத்து இடது கையில் வாட்டர் என்று எழுதி காட்டினார் அப்போது ஹெலனின் முகத்தில் மாற்றம் தெரிந்தது அப்போதுதான் முதன் ஒரு பொருளை தொட்டு உணர்ந்து அதனை கற்றுக்கொண்டார் தண்ணீர் என்ன என்று தற்போது ஹெலன் புரிந்து அப்பொழுதுதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் உண்டு என்பதை அவர் உணர்ந்தார் அதன் பிறகு ஒவ்வொரு பொருளையும் அதற்கான வார்த்தையை கற்றுக் ஆர்வம் ஹெலனுக்கு பிறந்தது வாட்டர் என்பதை கற்றுக் உடனே ஹெலன் கையை தரையில் வைத்தார் ஆசிரியர் எத் பூமி என்று இடது கையால் எழுதி காட்டினார் ஹெலன் ஒரு புதிய உலகில் காலடி எடுத்து வைத்து விட்டார் எத் என்பதை எழுதி காட்டினார் உடனே அம்மா அப்பா தங்கை ஆசிரியர் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார் அம்மாவை தொட்டு அம்மா என ஹெலன் எழுதி காட்டினார் அப்பாவை தொட்டு அவர் அப்பா என கற்றுக் கொண்டார் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது கற்பித்தலை வீட்டிற்குள்ளே மட்டும் அழாமல் வீட்டுக்கு வெளியேயும் அழைத்து சென்று கற்பித்தார் அது ஹெலனுக்கு உற்சாகத்தை ஊட்டியது செடி பூ மரம் காய் பழம் மண் நீரூற்று என்று ஒவ்வொன்றையும் தொட்டு கட்டி கையில் எழுதி கட்டினார் இப்படி ஒவ்வொன்றாக ஒரு குழந்தைக்கு கற்றிக்கொடுத்தார் கற்பிக்கும் பார்வையற்ற காது கேளாத பேச முடியாத குழந்தைக்கு கற்பித்தல் என்பது மிகவும் புதுமையானது கிழனுக்கு புரிய வைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல இதனை கற்றிக் கொடுத்த சகிப்பும் பொறுமையும் தேவை தான் முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கவில்லை என்றாலும் கற்பிக்க முடிந்தது என்ன என்பதை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஒருவர் தனது சந்தேகங்களை தானே கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலம்தான் புதிய கற்றலுக்கு வழி பிறக்கும் அவர் தோட்டத்தில் உள்ள புக்களையும் குற்களையும் தொட்டு பார்த்து அது என்ன மலர் என்பதையும் அதன் வாசனையையும் தனித்தனியாக பிரித்து உணர்ந்தார் இப்படி இயற்கையையும் அவர் தெரிந்து கொண்டார் வாசனையை கொண்டு என்ன மலர் என்ன பழம் என்பதையும் தெரிவிக்கும் அளவிற்கு அவரது கற்றல் இருந்தது ஒருவர் தன்னிடம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார் ஆனால் அவரால் அடுத்தவரின் முக பார்க்க முடியாதே ஆனாலும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் அவரிடம் பெற்றோர்கள் ஆசிரியர் காட்டும் அன்பை தெரிந்து கொள்ள முடியவில்லை அவரால் என்பது ஆசிரியர் பல்வேறு முயற்சிகளை எடுத்தார் ஹெலனும் லவ் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார் அன்பை கையால் தொட முடியாது ஆனால் இன்பத்தை உணர முடியும் என்பதை தன்னுடைய அரவணைப்பின் மூலமும் தாய் தந்தையரின் அரவணைப்பின் மூலமும் இயற்கையின் மூலமும் விளக்கினார் ஹெலனும் வெளிப்படுத்தினார் ஹெலனுக்கு அவரிடம் இருந்த கோபம் மறைய தொடங்கியது தொட்டு உணர்ந்ததை எழுத தொடங்கினார் சிறு சிறு வார்த்தைகளை ஒன்று சேர்த்து ஒரு வாக்கியமாக மாற்றினார் மோப்ப சக்தியால் பொருட்களை உணரும் பாடங்களையும் அவருக்குணை நடத்தினார் அதுவே குழந்தை பொருளை கண்டறிய மிகவும் உதவியது ஹெலனுக்கு உணவு மேஜையில் உட்கார்ந்து அவளுக்கு கோபம் ஏற்பட்டால் தட்டுக்களை தூக்கி போட்டு உடைப்பாள் உணவு மேஜையில் நாகரிகமாக சாப்பிடுவதற்கு சற்று கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் ஆசிரியர் ஈடுபட்டார் அது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை நாற்காலியில் உட்கார வைத்தால் உட்காராமல் இறங்கி விடுவார் பெற்றோர்கள் மிகவும் சங்கடப்பட்டனர் அவளை சரியாக உட்கார வைக்க முடியவில்லையே என வருந்தினர் ஆனி செலிவன் எடுக்கும் பலன் கிடைக்கவில்லை என வருந்தினர் அவள் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடட்டும் விட்டுவிடுங்கள் என்றனர் ஆனால் ஆனி விடுவதாக இல்லை அனைவரையும் உணவு உண்ணும் அறையை விட்டு வெளியே போகச் சொன்னார் அரை கதவை தாழிட்டார் ஹெலனை தூக்கி நாற்காலியில் உட்கார வைத்தாள் அவள் இறங்கி ஓடினாள் கட்டுக்களை எடுத்து எரிந்தார் ஆசிரியரின் கண்ணத்தில் அடியும் விட்டாள் இதையெல்லாம் ஆசிரியர் பொறுத்து கொண்டார் ஹெலன் சொல்வதை கேட்கவில்லை என்றாலும் அவள் கையில் எதையும் எழுத மாட்டார் அது அவளுக்கு கொடுக்கும் தண்டனை இது ஹலனை வருத்தமடைய செய்தது அவள் மன்னிப்பு அதன் பிறகு ஹெலன் ஆசிரியை சொல்வதை கேட்டார் பிறகு நாற்காலில் உட்கார வைத்து உணவை எப்படி நாகரிகமாக உண்பது என்பதை கற்றுக் கொடுத்தார் தனது பொறுமையால் அன்பால் ஹெலனை ஆனி வென்றார் தொடர்ந்து போராடி தனது மாணவிக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனி ஒரு திறமையான நல்ல ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு வளர்ப்பு தாயாகவும் நடந்து கொண்ட பாதுகாவலனாகவும் அறிவு புகட்டும் ஆசானாகவும் இப்படி எல்லாருமாக ஹெலன் வாழ்வில் நிறைந்தவராக ஆசிரியர் ஆனி சலிவன் இருந்தார் அதனாலேயே ஹெலன் ஆசிரியரின் அன்புக்கு கட்டுப்பட்டவராக மாறினார் ஆசிரியர் தொடுதல் மூலம் புரிதல் வகையில் பாடம் எடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு அதன்படி சைகை பாவனையில் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பதில் கொடுத்தார் அடுத்தவர் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு தொடுதல் முறையிலேயே அறிந்து கொள்ளும்படி வழிகாட்டினார் ஆனிசலிவன் பொது உடைமை கருத்து ஆனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜான்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவருமே ஹெலன் மீது அக்கறை செலுத்தினர் ஹெலனை தங்களுடனே வைத்துக் கொண்டனர் மூன்று பேரும் சேர்ந்தே வாழ்ந்தனர் ஹெலனுக்கு பழ வகையில் ஜான் மெஸ்ஸி உதவினார் அவருக்கு உலக நடப்புகளை விளக்கினார் பொது உடைமை அரசியல் போன்ற விஷயங்களை ஹெலனுக்கு புரியவைத்தார் ஆனியின் திருமணம் ஹெலனின் வாழ்க்கையில் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை ஆசிரியர் மாணவி என்ற உறவில் எந்த பாதிப்பையும் உண்டாக்கவில்லை மாறாக தம்பதியர்கள் இணைந்து ஹெலனின் படிப்பிற்கும் மற்ற நடவடிக்கைக்கும் பொது உடைமைவாதியாக மாறினார் பொதுடைமை கருத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவரானார் பெண்கள் தொழிலாளர்களுக்காக போராடினார் முதலாளித்துவம் அணுகுண்டு உலக யுத்தம் போன்றவற்றை எதிர்த்தார் சார்லி சாப்பின் என்கிற பிரபலமான நடிகருடன் பொது உடைமை கருத்துக்களை விவாதித்தார் ஆனிக்கும் ஜான் மெஸ் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருவரும் பிரிந்தனர் ஆனால் விவாகரத்து செய்து கொள்ளவில்லை அதன் பின்னர் ஆனி சலிவன் ஹெலன் மீது முழு அக்கறை காட்டினார் அவரின் வளர்ச்சி மீது முழு அக்கறை செலுத்தினார் இப்போது ஹெலன் உலகத்தை புரிந்து கொண்டார் இனி மற்றவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடிவு செய்தார் பழைப்பாளி ஹெலன் ஹெல்லர் படிப்பதோடு நின்றிருந்தால் அவரது வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்திருக்காது மற்றவர்களுக்கு எழுதி அவர்களை மகிழச் செய்தார் அவர் பல நூல்களை எழுதினர் இவரது எழுத்துக்கள் சாதாரணமானதாக இல்லை பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கும் வறுமையில் வாடுவோருக்கும் துணிவை தந்தது பலருக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது ஹெலன்ஹெல்லர் கல்லூரியில் படிக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தன் வாழ்க்கை வரலாறு என்னும் நூலை எழுதினர் இதனை எழுதுவதற்கு அவருக்கு உதவினார் இந்த படைப்பு பெண்கள் சஞ்சிகை என்ற செய்தித்தாளில் ஒரு தொடராக வெளிவந்தது பின்னர் இது என் கதை என்கிற பெயரில் புத்தகமாக வெளிவந்தது இது ஒரு தலைச்சிறந்த புத்தகம் உலகம் முழுவதும் இன்று ஐம்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக சாதனை படித்துள்ளது மராத்தி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஹெலன் படைப்புகளில் இன்றும் தலைச்சிறந்ததாக போற்றப்படுகிறது உலகில் பார்வையற்ற காது கேளாத ஒருவர் எழுதிய முதல் புத்தகம் இது இதன் மூலம் உலகளவில் ஹெலன் ஹெல்லர் பிரபலமடைந்தார் இந்த புத்தகத்தை எழுதும் போது அவருக்கு வயது இருபத்தி அப்போது அவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் ஹெலனின் அதிசயமே அசாத்தியமான கருதப்படுகிறது பார்க்கிற கேட்கிற பேசுகிற இழந்த ஒரு குழந்தை போராடி பேச கற்றுக்கொண்டு உலகமே போற்றும் அளவிற்கு உயர்ந்தது எப்படி என்பதை விளக்கும் கதை ஹெலன் தன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் விவரித்து எழுதியது கொடிய வேதனைகளை அனுபவித்த ஹெலன் ஒவ்வொருப்படியாக கற்று தனது வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பின் அவருக்கு அறிவு என்னும் ஊற்று திறந்தது அப்போது அவரது வாழ்க்கையில் சந்தோஷம் பிறந்தது அறிவை தேடும் ஒரு பெண்ணாக அப்போது மாறினார் நோயால் பார்க்கும் கேட்கும் பேசும் திறனை இழந்தவர் தன்னுடைய தொடர் முயற்சியால் கற்றுக் கொடுத்தால் படைப்பவராக மாற முடியும் என்பதை எடுத்துக் இது ஹெலன் ஹில்லரின் வாழ்க்கையை மட்டும் எடுத்துக் கதையாக மட்டுமல்லாமல் அவருக்காக உழைத்த ஆனி டீச்சரின் புகழையும் கதை ஆனி டீச்சரை பற்றி குறிப்பிடும் போது என் வாழ்க்கையில் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் அவருடையதே என்னுடைய எல்லா சிறப்புகளும் அவருக்கே சொந்தமானவை அவருடைய அன்பானிசத்தால் விழிப்படையாத எந்த ஒரு திறமையோ அல்லது உத்வேகமோ அல்லது ஒரு சந்தோஷமோ என்னிடம் கிடையாது இது ஒரு கற்பனை கதையல்ல ஆனால் கற்பனையில் கூட இப்படி நடக்காது என்று பலர் விதமாகவே ஹெலன் என் வாழ்க்கை அமைந்துள்ளது விடாமுயற்சியால் உயர்ந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை வரலாறு விடாமுயற்சி முனைப்பு அக்கறை துணிச்சல் ஆர்வம் ஊக்கம் விவேகம் உற்சாகம் பாசம் தேடல் என அத்தனையும் கொண்ட பெண்ணின் வாழ்க்கை அப்படிப்பட்ட திறன் கொண்ட ஹெல்லரின் வாழ்க்கையை அவரே எழுதியது இது பலருக்கு தன்னம்பிக்கையையும் சாதிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் உலகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது பார்வையற்றோர் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் அனாக்னஸ் என்பவருக்கு அனுப்பி வைத்தார் அவர் அதனை பள்ளி ஆண்டு விழா மலரில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டில் வெளியிட்டனர் அக்கதை மார்கரட் கான்பி என்பவர் எழுதிய கதை என பின்னர் தெரியவந்தது ஹெலன் எழுதிய கதை திருடற்பட்ட கதை என குற்றம் சாட்டப்பட்டது இக்கதை எப்போது அவர் கேட்டார் படித்தார் என ஹெலனுக்கு தெரியவில்லை ஆனால் அவரின் அபார ஞாபக சக்தி அக்கதையில் உள்ளபடியே எழுதியிருந்தார் இது திருட்டு கதை என கூறப்பட்டதால் ஹெலன் ஹெல்லர் மிகவும் வேதனையடைந்தார் இதனை அறிந்த கதை ஆசிரியர் மார்கரட் கான்பி இவருக்கு ஆறுதல் கடிதம் எழுதினார் அதன் பின்னர் இவருக்கு எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரித்தது ஆஸ்திரேலிய நாட்டின் தத்துவாதியான கண்டறிந்தார் ஹெலனை ஒரு எழுத்தாளராக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டார் ஹெலன் பனிரெண்டு புத்தகங்களை எழுதினார் அரசியல் தொழிலாளர் பிரச்சினைகள் பெண் உரிமைகள் அணுகுண்டுக்கு எதிர்ப்பு முதல் உலக போரில் அமெரிக்காவின் பங்கேற்பிற்கு எதிர்ப்பு என்று பல்வேறு விஷயங்களை குறித்தும் எழுதினர் அரசியல் வரலாறு தத்துவம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகளையும் எழுதினர் பொதுவுடைமை கருத்துக்களை தொடர் கட்டுரையாகவும் வெளியிட்டார் நான் வாழும் உலகம் நம்பிக்கை ஒரு கட்டுரை கீதம் இருளிலிருந்து என் மதம் மாலை காலத்து அமைதி ஸ்காட்லாந்தில் ஹெலன்ஹெல்லர் ஹெலன் ஹெல்லரின் சஞ்சிகை நம்பிக்கை கொள்வோம் மேடைய காலாமை பார்வையின்மை சமூகம் சார்ந்த பிரச்சினைகள் பெண்ணுரிமை போன்ற பல கட்டுரைகளை தொடராகவும் எழுதினார் வாராந்திர மாதாந்திர மற்றும் தினசரி நாளிதழ்களுக்கும் கட்டுரை எழுதினார் ஹெலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நான் வாழும் என்ற நூலை எழுதின அவருடைய உலகமானது மோப்ப சக்தியை கொண்டும் உணர்ந்து புரிந்து கொள்வதை அடிப்படையாக கொண்டும் அமைந்துள்ளது என்பதை குறிப்பிட்டுள்ளார் எனது கையே எனது பார்வை என்பது இந்த பார்க்கும் கை என்கிறார் இரண்ட வாழ்வில் இந்த உலகை தனது கையாலும் நுகர்வு சக்தியாலும் உணர்ந்தார் இந்த உலக சிறையில் இருக்கும் ஹெலன் தொடு உணர்வு வாசனை கற்பனை மற்றும் கனவுகளுடன் அவர் வாழ்ந்த உலகத்தை விளக்கியுள்ளார் நீங்கள் எப்படி கேட்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அதனை எனது கையால் தான் நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் என்பதை புத்தகத்தில் தெரிவிக்கிறார் அவர் ஒரு பொருளை பார்வையற்ற காது கேளாதவர்கள் எப்படி உணர்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்பதை தன் வாழ்க்கை அனுபவங்களுடன் இதில் விவரித்துள்ளார் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கைவிரல்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் உள்ளது அதனால் அதனால்தான் உலகை என் கைகளால் பார்த்தேன் என ஹெலன் ஹெல்லர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தகம் நாற்பத்தி ஒரு பக்கங்களை கொண்டது இளம் பருவத்தில் என்பவரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் அவர் ஒரு பிஷப் மற்றும் எழுத்தாளர் அவர் ஹெலனுக்கு கிறிஸ்துவத்தை அறிமுகம் செய்து வைத்தார் நான் அவருடன் இருக்கும் போது புதியவற்றை கற்றுக்கொண்டேன் ஆனால் அவரின் பெயர் எனக்கு தெரியவில்லை என்கிறார் ஹெலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தனது மதம் என்னும் புத்தகத்தை எழுதினார் ஹெலன் ஒரு கிறிஸ்துவர் அல்ல இமானியல் ஸ்பின்சென்பர்க் என்பவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டில் பிறந்தார் இவர் பிரபஞ்சவாதம் என்னும் கோட்பாட்டை பின்பற்றினார் ஹெலனும் இவரின் கோட்பாட்டை பின்பற்றினார் பைபிளை படித்தார் அதில் உள்ளவற்றை ஏற்று பொருத்தம் பார்த்து அதன் போதனைகள் சிலவற்றை மறுத்தார் மதத்தின் கோட்பாட்டை மாற்றுபவர் நகரத்திற்கு சொல் செல்வார்கள் என்கின்றனர் ஹெலந்த் தன்னுடைய புத்தகத்தில் நான் கிறிஸ்தவர் இல்லை குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஆன்மா மாற்றத்திற்கு உட்பட்டது நான் அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்து இறந்ததை அறிந்திருக்கிறேன் இதனை நான் பேகன் நிலங்களில் கண்டேன் நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளேன் அனைத்து தேசிய இன மக்களையும் சந்தித்துள்ளேன் பல நண்பர்கள் இதன் மூலம் ஒவ்வொருவரும் கடைபிடிப்பவர்களாக உள்ளனர் அவரது மத நம்பிக்கை என்பது தனது சொந்த வாசிப்புகள் மற்றும் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தனது மத முடிவு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இவரது மதம் என்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இந்த புத்தகம் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் வெளியிடப்பட்டது வெளிவந்தது கருத்துக்களை இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார் இதனை மறுபதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலில் ராய் சில்வர் மென் என்கிற ஸ்டீவன்பர்க் அமைச்சர் மற்றும் கல்வியாளர் வெளியிட்டார் இரண்டாயிரம் ஆண்டில் இரண்டாம் பதிப்பு வெளிவந்தது என் மதம் என்கிற புத்தகத்தின் பெயரை லைட் என மாற்றி வெளியிட்டன இந்த வார்த்தை வெளியிட்டனர் எழுதிய ஒரு கவிதையிலிருந்து கிடைத்தது வாழ்க்கை எனக்கு கொடுத்தது அன்பை வளர்த்து கொள்வதற்குத்தான் எனக்கு கடவுள் என்பது சூரியன் அதுதான் பூவின் நிறத்தையும் வாசனையையும் எனக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது எனது நிசப்தம் குரலாக வெளிப்பட்டது என இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார் ஹெலன் ஹெல்லர் மனித ஆற்றலின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் நம்பிக்கையை வலியுறுத்தும் என்கிற நூலையும் எழுதியுள்ளார் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டியதன் அவசியத்தை அந்த புத்தகத்தில் எழுதினார் கண் பார்வையற்ற ஒருவர் கண் பார்வை உள்ளவர்களுக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் கண்ணாக இருந்தார் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்வதற்காகவே பிறந்துள்ளார் வாழ்க்கை என்பது அவசர கதியானது அதனை உணர்ந்து நமது ஆற்றலை ஆக்கத்திற்கும் நல்ல செயல்களுக்காகவும் விரைவுபடுத்த வேண்டும் இது போன்ற கருத்துக்களை தன் எழுத்தின் மூலம் பரவச் செய்தார் ஆரம்ப கல்வி எட்டு வயதில் ஹெலன் ஹெல்லர் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு எழுத தொடங்கினார் இவருக்கு லூயிஸ் பிரெய்லி முறையில் எழுத்துக்களை கற்பித்தார் இது கண் பார்வையற்றோருக்கான எழுத்து லூயிஸ் பிரெய்லி என்கிற பிரெஞ்சுக்காரரால் உருவாக்கப்பட்ட எழுத்துமுறைக்கு பிரெய்லி எழுத்துமுறை என்ற பெயர் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி படிக்க உதவர் பிரெய்லி என்னும் புடைப்பெழுத்து முறையை உருவாக்கினார் ஒவ்வொரு புடைப்பெழுத்தும் ஆறு புள்ளிகள் கொண்ட செவ்வக புள்ளிகள் ஆறு இடைநிலைகளில் எங்கேயும் உயர்த்தப்பட்டு அதாவது அறுபத்தி நாலு உருவாக்கப்படலாம் சில இடங்களில் புள்ளிகள் உயர்த்தப்படாமலும் இருக்கலாம் அதேபோல் இலக்கணக்குறிகளுக்கு தனி எழுத்துக்கள் உண்டு புடைப்பெழுத்து முறையின் கருத்தமைவு நெப்போலியன் கோரிக்கைக்கு சார்லஸ் பாபேஜ் உருவாக்கிய ரகசிய தொடர்பு முறையில் தோற்றுவிக்கப்பட்டது பாபேஜ் பார்வையற்றோர் கல்வி நிலையத்தில் ஹெலன் ஹெல்லரை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மே மாதத்தில் பெர்கின்ஸ் பார்வையற்றோர் நிறுவனத்தில் கல்வி பயிலர் சேர்த்தனர் இது அமெரிக்காவின் மிக பழமையான பார்வையற்றோர் பள்ளியாகும் இதனை பெர்கின்ஸ் பார்வையற்றோர் பள்ளி என்று அழைத்தனர் தற்போது உலகம் முழுவதும் அறுபத்தி ஏழு நாடுகளில் இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது கற்பிக்கப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் தொடங்கினார் ஹெலனுக்கு எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இருந்தது அவர் பிரெய்லி எழுத்துக்களை விரைவாக கற்றுக்கொண்டார் ஆசிரியர் ஆனிக்கு நான்கு மொழிகள் தெரியும் அவர் ஹெலனுக்கு ஆங்கிலம் உள்பட் மற்றும் ஆச்சரியத்தை பெற்றோருக்கு ஏற்படுத்தியது பேச கற்றுக் கொள்ளுதல் அடுத்தவர்கள் பேசும் மொழி என்ன என்பதை கண்டுபிடிக்க பேசுபவரின் தொண்டை குழியில் கையை வைத்து என்ன பாசை பேசுகிறார்கள் எந்த நாட்டு என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் ஆனி கற்றுக் கொடுத்தார் இதனால் என்ன பேசுகிறார் என்பதை கண்டறிய முடிந்தது அதே சமயத்தில் தானும் பேச வேண்டும் என ஆசைப்பட்டார் அவரால் வாட்டர் என்பதை மட்டும் தட்டுத்தடுமாறி பேச முடிந்தது அதனால் அவரை பேச வைக்க முடியும் என்கிற நம்பிக்கை ஆனி டீச்சருக்கு இருந்தது அந்த சமயத்தில் ராவுன் ஹெல்ட் கட்டா என்கிற சிறுமியை பற்றி ஆனி தெரிந்திருந்தார் நார்வே நாட்டை சேர்ந்த பார்வையற்ற காது கேளாத சிறுமியான ஆண்டில் சாரா பில்லர் என்பவர் பேச கற்றுக் கொடுத்தார் இதனை ஹெலனுக்கு ஆனி தெரிவித்த தன்னையும் சாரா பில்லரிடம் அழைத்து செல்லும்படி வற்புறுத்தினார் சாரா பில்லர் ஒரு அமெரிக்கன் பெண் கல்வியாளர் பள்ளியில் பயிற்சி பெற்றவர் அவர் ஹார்ஸ்மான் பள்ளியின் முதல்வராக பணிபுரிந்து பலருக்கு தெரிந்த நபராக விளங்கினார் ஹார்ஸ்மான் பள்ளி என்பது காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதவர்களுக்கான ஒரு பொது பள்ளி இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டில் அமெரிக்காவின் மசாசூசி அருகில் உள்ள ஆல்ஸ்டன் என்னும் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இங்கு மூன்று முதல் இருபத்தி வயது கொண்டவர்களுக்கு அளிக்கப்படுகிறது அலெக்சாண்டர் கிரஹாம்பல் மூலம் இப்பள்ளி பிரபலம் அடைந்தது இப்பள்ளியில் ஹெலன் ஹில்லர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டில் சேர்ந்தார் சாரா ஃபில்லர் ஹெலனுக்கு பேச கட்சி சம்மதித்தார் பேச வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்கினார் பார்க்கவும் கேட்கவும் முடியாத ஒருவரை பேச வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இருப்பும் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையுடன் தொடங்கினார் சாராஃபுல்லர் பேசும்போது அவரின் உதடு அசைவுகளையும் கன்னத்தின் அசைவையும் நாக்கின் அசைவையும் தொட்டு உணரச் செய்தார் பேசும் போது பகுதியில் குரல் ஏற்படும் அசைவையும் உணரச் செய்தார் அது தவிர வாயிலிருந்து வெளிப்படும் ஒளி அதிர்வுகளையும் கையால் உணரச் செய்தார் ஒளி அதிர்வுகளையும் உணர்ந்து தட்டு தடுமாறி கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை உச்சரிக்க தொடங்கினார் அதே சமயத்தில் டீச்சர் ஆனியும் இந்த பேச்சு பயிற்சி முறையை கற்றுக்கொண்டார் சாராபுல்லரிடம் சென்ற சில நாட்களிலேயே ஆறு விதமான ஒளிகளை எழுப்ப கற்றுக்கொண்டார் இரண்டு ஆண்டுகள் சாரா புல்லரிடம் பேசும் பயிற்சியை எடுத்துக்கொண்டார் ஹெலன் மிகவும் சிரமப்பட்டே வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் அவர் சாரா புல்லரிடம் இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டில் தனது வீடு திரும்பினார் தொடர்ந்து ஹெலனுக்கு பேசும் பயிற்சியை ஆணி டீச்சர் கற்றுக் கொடுத்தார் பல ஆண்டுகள் சிரமப்பட்டு பயிற்சி எடுத்தார் அவரால் தெளிவாக பேச முடியவில்லை ஆனால் அதற்காக மனம் தளரவில்லை உதடுகளை தொட்டரிந்து அதே போன்று ஒளிகளை எழுப்பி பேச கற்றார் பழமுறை நூறு முறை என வாய்வளிக்க பேசி அவர் பேசியது பிறருக்கு புரியவில்லை ஆனால் ஆனி சளிவனுக்கும் சாரா பிள்ளருக்கும் புரிந்தது தொடர்ந்து பயிற்சி எடுத்ததன் மூலம் கரகரத்த குரலில் பேசினார் இதனை மற்றவர்கள் ஓரளவு புரிந்து கொண்டனர் தொடர்ந்து பேசும் பயிற்சி எடுத்துக்கொண்டதால் பிற்காலத்தில் பொது மேடைகளில் பேசும் ஒரு பேச்சாளராக மாறினார் இருப்பினும் அவரால் சரளமாக பேச முடியாது வார்த்தைகள் தடைபட்டே வெளிப்படும் பேசும் வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக இல்லை ஆனால் பிறவிலேயே பேச முடியாத ஒருவர் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மேடையில் பேசும் அளவிற்கு ஒரு பேச்சாளராக மாறியது மிகப்பெரிய சாதனை தான் அவர் எடுத்துக்கொண்ட அதீத முயற்சியாலேயே இது சாத்தியமானது ஆனால் அதில் ஒரு கொடுமை என்னவென்றால் அவர் பேசுவதை அவரால் கேட்க முடியாததுதான் பத்து வயதில் ஹெலன் பேசுவதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டார் பிரெயிலியில் படிக்கும் முறையையும் டைப்ரைட்டர் செய்யும் முறையையும் கற்றுக்கொண்டார் உயர்கல்வி ஹெலன் ஹெல்லர் கேம்பிரிட்ஜ் இளம் பெண்கள் பள்ளியில் சேர்ந்தார் இந்த பள்ளியில் ஊனமில்லாத மாணவர்கள் பயின்று வந்தனர் இந்த பள்ளியில் படிப்பவர்கள் எதிர்காலத்தில் கல்லூரியில் சேர்வதற்கு ஒரு திரவுகோளாக கருதப்பட்டது தானும் கல்லூரியில் சேர்ந்து சாதாரண மாணவர்களை போல் படிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்பள்ளியில் சேர்ந்தார் இந்த பள்ளி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இது தனியார் பள்ளி இது ஆண் பெண் என இருபாலரும் படிக்கும் பள்ளி ஹெலனை சேர்ப்பதற்கு முதலில் தயக்கம் காட்டினர் பின்னர் பள்ளியில் சேர்த்து ஹெலன் ஹெல்லருடன் ஆனி சல்லிவனும் அமர்ந்து கொள்ள வகுப்பறையில் நடத்தப்படும் பாடங்களை ஹெலனுக்கு ஆனி டீச்சர் விளக்கினர் நடத்தப்படும் பாடங்கள் அனைத்தையும் ஹெலனுக்கு புரியும் வகையில் ஆள்காட்டி விரலால் தொடுதல் முறையில் விளக்கினார் இது ஒரு சாதாரண பணி என்று மட்டும் கருதிவிட முடியாது ஹெலனுக்காக சலீவன் படும் கண்டு வகுப்பு ஆசிரியர்கள் நெகிழ்ந்து போனார்கள் உண்மையில் ஆனி சலிவன் ஒரு முன்மாதிரியான டீச்சர் தான் நடத்தப்பட்ட பாடங்களை ஹெலன் ஹெல்லர் தனது வீட்டில் பிரெய்லி தட்டச்சியில் டைப் செய்து கொண்டார் இறுதி தேர்வில் தட்டச்சி முறையில் தேர்வு எழுதினார் தேர்வில் ஆனி செலிவனை அனுமதிக்கவில்லை ஹெலனுக்கு பள்ளியின் தலைவரே வினாக்களை தொடுதல் முறையில் விளக்கினார் ஹெலன் பள்ளி இறுதி தேர்வில் வெற்றியும் பெற்றார் ஹெலனின் உயர்கல்விக்காக ஆனி செலிவன் கூடவே தங்கினார் உடன் தங்கி ஹெலனின் தேவைகளையும் பூர்த்தி செய்தார் ஹெலனின் பின்னாலிருந்து கொண்டு ஹெலனின் அறியாமை இருளை கவிதைகளையும் கட்டுரைகளையும் கதைகள் எழுதும் திறனையும் வளர்க்க உதவினர் உதவியும் நாளடைவில் கல்லூரி ஹெலன் ஹெல்லர் ராட் கிளிவ் கல்லூரியின் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார் பின்னர் ஆயிரத்தி ஆண்டில் கல்லூரியில் சேர்ந்தார் இவர் ஹார்பர்ட் பல்கலைக்கழகத்தின் தங்கும் விடுதியான சவுத் ஹின் பிக்ஸ் கால் தங்கினார் உடன் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டார் இக்கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் உடலில் எந்த குறையும் இல்லாதவர்களே ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கூட கிடையாது சராசரி வாழ்க்கை நடத்தும் மாணவர்களுடன் ஹெல்லரும் சேர்ந்து விட்டார் படிப்பில் மற்றவர்களிடம் இருந்துதான் சளைத்தவர் அல்ல என்பதை காட்டும் ஒரு சவாலாக இது ஹெலனுக்கு அமைந்தது எல்லாரும் படிக்கும் பாடங்களை பார்வையற்ற காது கேட்காத ஹெலன் படிப்பது குறித்து வெளி தெரிய வந்தது பிரபலமான அமெரிக்க எழுத்தாளர் மார்க்டாவின் என்பவருடன் ஹெலனுக்கு தொடர்பு கிடைத்தது ஹெலனும் மார்டாவினும் நண்பர்களானார்கள் இவர் பல நாவல்களை எழுதி பிரபலமானவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிகச் சிறந்த மனிதர்கள் என தேர்வு செய்தார் அவர்களில் ஒருவர் நெப்போலியன் மற்றவர் ஹெலன் ஹெலன் என தேர்வு செய்வார்கள்ல்கள் வரலாற்று புனைக்கதைகள் சுற்றுப்பயண இலக்கியம் கட்டுரை தொகுப்பு தத்துவங்கள் என பல புத்தகங்கள் எழுதியவர் உலகளவில் இவருடைய படைப்புகள் பேசப்படுகிறது இவருக்கு பல நண்பர்கள் இருந்தனர் அமெரிக்காவின் எண்ணெய் உற்பத்தி போக்குவரத்து மற்றும் வணிக கம்பெனியின் தலைவரான இருந்தார் அமெரிக்காவின் தொழிலதிபர் மார்டாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஹெலன் ஹெல்லரின் கல்லூரி படிப்பிற்கு உதவி செய்ய முன்வந்தார் தனது நண்பரின் மூலம் ஹெலன் ஹெல்லரின் கல்லூரி செலவுகளை ஏற்றுக்கொள்ள செய்தார் ஹெலனுடன் கல்லூரிக்கு சென்று அருகில் அமர்ந்து கொண்டு பாடங்களை விளக்கினார் ஆனி சலிவன் ஹெல்லருக்காக ஆனியும் பாடங்களை கற்க வேண்டியிருந்தது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியின் நலனில் எவ்வளவு அக்கறை காட்டினார் என்பதற்கு ஆனி சலிவன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என கல்லூரி பேச பேராசிரியர்களும் புகழ்ந்தனர் கல்லூரியில் ஹெலன் ஹெல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை படித்தார் அவர் படித்த நாலு ஆண்டுகளுக்கும் ஆசிரியர் ஆனி சலிவன் இவருடைய மொழி இருந்து கற்றலை எளிமையாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஹெலன் ஹெல்லர் இளங்கலை பட்டம் பெற்றார் மாற்றுத் உலகிலேயே முதன் முதலாக பட்டப்படிப்பு முடித்தவர் ஹெலன் ஹெல்லர் என்கிற பெருமையை பெற்றார் ஹெலன் ஹெல்லர் தேர்வு எழுதும் போது ஆனி சலிவனை அருகில் இருக்க அனுமதிக்கப்படவில்லை ஏனெனில் அவர் தேர்வில் ஹெலனுக்கு உதவி செய்யக்கூடும் என கல்லூரி முதல்வர் கருதினர் ஆகவே கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த ஒருவர் அருகிலிருந்து வினாக்களை புரிய வைத்தார் வினாக்களை நன்கு புரிந்து அதற்கான விடைகளை டைப் செய்தார் ஹெலன் பிரெய்லி தட்டச்சு முறையில் மட்டுமே டைப் செய்வார் என்று கருதிவிட வேண்டாம் அவர் மற்றவர்கள் டைப் செய்யும் தட்டச்சு முறையையும் கற்றியிருந்தார் ஹெலன் ஹெல்லர் தனது இருபத்தி நாலாவது வயதில் பட்டப்படிப்பை முடித்தார் பார்வையற்ற காது கேளாத ஒருவர் பட்டம் பெற்றது என்பது உலக அளவில் பிரபலமானது இது பல ஊனமுற்ற பார்வையற்ற காது கேளாதவரிடம் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது பலரிடம் இது விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பார்வையற்ற காது கேளாதவர்களாலும் படித்து பட்டம் பெற முடியும் என்கிற எண்ணத்தை உருவாக்கியது உலகில் பல நாடுகளில் பார்வையற்றவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க ஒரு சிந்தனை தோற்றுவித்தது இவர் கல்லூரியில் படிக்கும் போது பல மாணவிகள் நட்புடன் பழகினர் இவருக்காக தொடுதல் முறையில் விளக்கும் கலையை கற்றுக்கொண்டனர் அவர்கள் உரையாடினர் தன்னுடன் பயிலும் கல்லூரி மாணவர்கள் தன் மீது இறக்கப்படுவதையோ அனுதாபப்படுவதையோ அவர் ஒருபோதும் விரும்பவில்லை தன் குறைகளை அவர் பெரியதாக கருதவில்லை மனம் அவருக்கு பக்குவப்பட்டுவிட்டது இத்தனை குறைகளும் அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை எல்லோரையும் படித்தார் தனக்கு என்று ஒரு சலுகையையும் அவர் எதிர்பார்க்கவில்லை அவரின் படிப்பிற்கு கால அவகாசம் கால நீட்டிப்பு கொடுக்க முன்வந்தபோது அதனை ஏற்க மறுத்துவிட்டார் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே தனது கல்லூரி படிப்பை முடித்தார் எந்த குறையும் இருக்கும் சராசரி மாணவர்களை விட சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் அறிவே உலகம் அறிவே மகிழ்ச்சி என்பதை ஹெலனுக்கு கற்றுக் கொடுத்தார் சலிக்காமல் இந்த உலகில் வாழ்வது அற்புதமானது என்பதையும் விளக்கினார் தனக்கு கல்லூரி கல்வி சிந்திக்க எதையும் பெரியதாக கற்றுத்தரவில்லை என்றே பின்னாளில் குறிப்பிட்டுள்ளார் பட்டப்படிப்பு அத்துடன் முடிந்து போனாலும் பல விஷயங்களை கற்றுத் தேர்ந்தார் ஹெலன் ஹெல்லர் பட்டம் பெற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராபர்ட் ஸ்மித்தாஸ் என்பவர் பட்டப்படிப்பு முடித்தார் இவர் பெர்கிங்ஸ் பள்ளியில் படித்த பார்வையற்ற காது கேளாத மாணவராவார் இவர் தான் கல்லூரியில் இரண்டாவதாக பட்டம் பெற்ற பார்வையற்ற காது கேளாத பட்டதாரியாவார் தான் உலகின் பல நாடுகளில் பார்வையற்றவர்கள் பட்டப்படிப்பை படிக்க தொடங்கினர் ஹெலனுடன் ஆசிரியர் ஆணியும் சேர்ந்தே உழைத்தார் பயன் ஹெலன் பட்டதாரியான ஒரு பார்வையற்ற பெண்ணை பட்டதாரியாக்கிய பெருமை ஆனிக்கும் கிடைத்தது அதாவது பிரெய்லி எழுத்துக்களை தடவி தடவி தெரிந்து கொண்டு அதற்கான விடையை ஆனியின் கையில் எழுதி காட்டினர் இப்படி பயிற்சி எடுத்துக் கொண்டார் இதன் மூலம் சரியான பதில்களை அவர் ஆனியின் கையில் எழுதி காட்டினார் இந்த பயிற்சியின் மூலம் தனது கல்லூரி தேர்வில் வெற்றி பெற்றார் தொண்டு உடல் ஊனமுற்றவர்களுக்கான உரிமைக்காக போராடினார் ஊனமுற்றவர்களுக்கும் சம உரிமைகள் கிடைக்க பாடுபட்டார் பெண்கள் உரிமைக்காகவும் பெண்களுக்கு ஓட்டு போடும் உரிமைக்கான இயக்கத்திலும் இணைந்தார் சமாதான இயக்கத்திலும் ஈடுபட்டார் உட்ரோ வில்சன் என்பவர் ஒரு தீவிர சோசியலிசவாதியாகவும் குடும்ப கட்டுப்பாட்டை ஆதரிப்பவராகவும் செயல்பட்டார் இவருடன் இணைந்து ஹெலன் ஹெல்லர் செயல்பட்டார் ஹெலன் ஹெல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஜார்ஜ் ஹெசர் என்பவருடன் சேர்ந்து சர்வதேச ஹெலன் ஹெல்லர் தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தனர் ஜார்ஜ் ஹெசர் ஒரு ஜெர்மன் அமெரிக்கர் இவர் சிறந்த கட்டிடக்கலை மற்றும் நகர அமைப்பாளராக இருந்தார் அமெரிக்காவில் நூறு நகரங்களில் குடியிருப்புகள் பூங்காக்கள் பள்ளிகள் போன்றவற்றை உருவாக்கி கொடுத்தவர் அரசின் பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொடுத்தார் சர்வதேச ஹெலன் ஹெல்லர் தொண்டு அமைப்பானது பார்வையற்றவர்கள் சுகாதாரம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை போன்றவற்றை ஆராய்ந்தது பார்வை சுகாதாரம் ஊட்டச்சத்து ஆகியவற்றிற்கு உள்ள தொடர்பை ஆராய்ந்தது இந்த அமைப்பு கண் பார்வை பாதுகாத்தலுக்காக இப்பாடுபட்டது கண் பார்வையை இழந்தால் வாழ்க்கையில் எவ்வாறு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்பதை மக்களிடம் விளக்கியது ஜார்ஜ் ஹெசருக்கு இருந்தார் அவர் ஹெலன் ஹெல்லரின் தொண்டு நிறுவனத்திற்கு நிதி உதவி செய்தார் ஹெலன் ஹெல்லர் தொண்டு நிறுவனம் கண் நலம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகிய இரண்டு பிரிவுகளில் முக்கிய கவனம் செலுத்தியது உலகம் முழுவதும் கண் பார்வேற்றவர்களுக்காக சேவை செய்ய பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது அமைப்பிற்காக நிதி திரட்டினார் உலகம் முழுவதும் நிதி திரட்டினார் நூல்களை எழுதுவதன் மூலம் பணத்தை கொண்டு தொண்டு அமைப்பை நடத்தினார் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் உணர்த்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினார் குறிப்பாக மாணவர்களிடம் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த அமைப்பின் மூலம் உலகளவில் பல லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்தனர் நியூயார்க் நகரை தலைமையிடமாக இந்த தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஆப்பிரிக்கா அமெரிக்கா உள்பட சுமார் இருபத்தி இரண்டு நாடுகளில் இந்த அமைப்பு பார்வையற்றவர்களுக்காகவும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்காகவும் பாடுபட்டு வருகிறது கெளன்ஹெல்லர் சமுதாயத்தில் இருக்கும் குறைகளை கண்டுபிடித்து அதனை தீர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார் தன்னுடைய குறைகளை ஒரு பொருட்டாக நினைக்காமல் ஏழைகளுக்காகவும் வீடு இல்லாதவர்களுக்காகவும் வறுமையில் வாடுபவர்களுக்காகவும் வாழத் தொடங்கினார் குறிப்பாக பார்வையற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக முழுவதும் பாடுபட்டார் ஒரு பெரும் சமுதாய விமர்சகராக பலர் இவரை புகழ்ந்தனர் அரசியல் ஹெலன் ஹெல்லர் சோசியலிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தார் கார்ல் மார்க்ஸ் மற்றும் விரும்பி படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடந்த ரஷ்ய புரட்சியை ஆதரித்தார் பார்க்கும் கேட்கும் வெளி உலக அனுபவத்தை பெற முடியும் என்பதில்லை புதிய முற்போக்கான சிந்தனைகளை வளர்த்தல் மூலம் உலக அரசியலை தெரிந்து கொள்ள முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக ஹெல்லர் இருந்தார் சோசியலிச கட்சிக்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் இதனை ஆதரித்து வர்க்கத்திற்கு ஆதரவாக எழுதினார் சோசியலிச கட்சியின் சார்பாக யூ ஜிங் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் அவருக்கு ஹெலன் ஆதரவு தெரிவித்ததோடு தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகிய தேர்தல்களில் இருமுறை வெற்றி பெற்றார் ஹெலன் ஹெலர் மிக தைரியமாக கருத்துக்களை பரப்பினார் சில பத்திரிகையாளர்கள் அவரை குறை கூறி எழுதியிருந்தனர் தான் ஒரு பார்வையற்றவர் செவிடு என்பதை கருத்தில் கொண்டு தனக்கு சோசியலிசத்தை பற்றி அதிகம் தெரியாது என கருதி எழுதியிருந்தனர் ஹெலன் பத்திரிகையாளரை நேரில் சந்தித்து இந்த சமூக அமைப்பு பார்வையற்றதாகவும் செவிடாகவும் உள்ளது இதனைத்தான் மாற்ற வேண்டும் என்றார் அப்போதுதான் ஹெலன் ஹெல்லருக்கு சோசியலிச கொள்கையில் எந்த அளவிற்கு பொது அறிவு உள்ளது என தெரிய வந்தது பெண்கள் அரசியலுக்கு வருவதே அதிலும் பார்வையற்ற காது பெண் பல இன்னல்களையும் தாண்டி அரசியலுக்கு வருவது என்பது ஆச்சரியமானதே தொழிற்சங்கம் மனித குலத்தின் பெரும்பான்மை மக்களாக உள்ளனர் அரசு முதலாளிகளுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறது நாட்டின் நிறுவனங்கள் வங்கியாளர்கள் நில உடைமையாளர்கள் என அனைவரும் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுபவர்களாகவே உள்ளனர் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் உரிமைகள் கொடுக்கவும் மறுக்கின்றனர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது தொழில்துறை அடக்குமுறைக்கு எதிராக மனித இறங்கி போராடும் வாழ்க்கை நிலை ஏற்படும் என ஹெலன் ஹெல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் எழுதினார் ஹெலன் ஹெல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் உலக தொழிற்சாலை தொழிலாளர்கள் அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்தார் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதன் கொள்கை ஒரே பெரிய தொழிற்சங்கம் என்பதாகும் தொழிலாளர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் முதலாளித்துவத்திற்கு எதிராக அணி திரள என்பதாகும் இந்த அமைப்பின் மூலம் அமெரிக்காவின் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராட்டம் நடத்தப்பட்டது இதன் மூலம் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரமும் பாராளுமன்ற சோசியலிசம் என்பது அரசியல் சேரு நிறைந்ததாக உள்ளது என்றார் இவர் உலக தொழிற்சாலை தொழிலாளர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை எழுதினார் நான் ஏன் இதன் உறுப்பினராக சேர்ந்தேன் என்பதற்கான காரணத்தையும் உடல் ஊனமுற்றவர்கள் ஈடுபாட்டுடன் செயல்படும் போது ஊனமுற்றவர்களின் மீது அக்கறையும் அவர்களின் கோரிக்கை மீது மற்றவர்களுக்கு கவனமும் ஏற்படும் என்றார் தொழிலாளர்களின் நிலைமையை பற்றி ஆராய ஒரு விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்ட போது அதன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் தொழிலாளர்களின் நலன் பற்றி பாராமுகமாக இருப்பது மனித கட்டுப்பாட்டை உள்ளது என கருதி வந்தேன் ஆனால் அது பொதுவாக முதலாளிகளின் சுயநலம் மற்றும் பேராசை காரணமாகவே இருக்கிறது என்பதை முதன்முறையாக நான் அறிந்தேன் என கெளன் கல்லர் கூறினார் வறுமை பெண்களை அதிகம் பாதிக்கிறது வறுமைக்கு காரணம் முதலாளிகளின் பாராமுகமே என லாரஸ் ஜ வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிற்சாலை தொழிலாளர் அமைப்பு முன்னின்று நடத்தியது இந்த போராட்டம் தீவிரமடைந்தது அதில் அனைத்து ஜவுளி தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் இரண்டு மாதங்கள் வரை தொடர்ந்தது இந்த போராட்டத்திற்கு ஹெலன் ஹெல்லர் ஆதரவு தெரிவித்தார் ஆதரவு தெரிவித்தோடு அல்லாமல் போராட்டம் என்றும் எழுதினார் காதல் ஹெலன் ஹெல்லரின் வாழ்க்கையிலும் காதல் மலர்ந்தது காதல் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரும் காதலில் புரிதல் என்பது மிக மிக முக்கியமானது ஆனி சலிவனின் உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது உடல் நலம் தேரவும் சென்றிருந்தார் அப்போது எழுத்துப் பணிக்கு உதவன் எனும் இளம் எழுத்தாளரை தற்காலிக காரிய தரிசியாக நியமிக்கப்பட்டார் பீட்டர் மிக விரைவாக ஹெலனுடன் கருத்துக்களை பரிமாறும் கலையை கற்றுக்கொண்டார் இருவரும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து பீட்டர் சிறந்த மனிதராகவும் இருந்தார் அதுவரை ஆண்களிடம் நெருங்கிய பழக்கம் இல்லாத ஹெலனுக்கு பீட்டரின் அன்பு புதிய உணர்வை தந்தது இருவருக்கும் இடையே புரிதல் ஏற்பட்டது அது காதலாக மாறியது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் ஆனால் ஹெலனின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருமணம் செய்து கொண்டால் மற்றவர்களைப் போல சாதாரண வாழ்க்கையை கூட நடத்த முடியாது என்கிற கருத்து சமூகத்தில் நிலவி வந்தது இதே கருத்தை தான் ஆனி சலிவனும் ஹெலனின் பெற்றோர்களும் கொண்டிருந்தனர் இருப்பினும் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்ள ஹெலன் முடிவு செய்த போதிலும் அவர்கள் பீட்டர் திருமணம் நடக்கவில்லை துரதிருஷ்டவசமாக பீட்டர் பேகன் ஹெலன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விலகிச் சென்று விட்டார் என் தனிமையை போக்க வந்த சூரியன் அவன் இருந்த கடலில் மகிழ்வோடு குறிப்பிட்டார் உலகில் உள்ள மிக அழகான பொருட்களை தொட்டு பார்க்க முடியாது என ஹெலன் குறிப்பிட்டார் ஆனால் மிகவும் அழகான பொருட்கள் என்பது மனிதர்களின் உணர்வுகள்தான் என கூறியுள்ளார் எனது வாழ்க்கையினை அழகுபடுத்தும் மிகச்சிறிய விஷயங்களில் காதலும் ஒன்று ஒருவர் மீது அன்பு செய்வதும் அன்பு செய்யப்படுவதும் உலகின் உன்னத விஷயமாகும் எனினும் அந்த அன்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வாசனை உண்டு என காதல் பற்றி ஹெலன் ஹெல்லர் குறிப்பிட்டுள்ளார் மேடை பேச்சு பூமையாக இருந்த ஹெலன் ஹெல்லர் முதன் முதலாக தனது கருத்தை தனது வயது குழந்தையிடம் பரிமாறிக்கொண்டது மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஆண்டில்தான் அப்போது அவருக்கு வயது எட்டு விரல்கள் மூலம் முறையை கற்றுக் கொடுத்திருந்தார் ஹெலன் ஹெல்லர் பெர்கின்ஸ் பள்ளிக்கு சென்ற போது தன் வயது கொண்ட பள்ளி குழந்தைகளிடம் முதன்முதலாக நேரடியாகவும் எளிதாகவும் கருத்தை பரிமாறி பேசிக் கொண்டார் அப்பள்ளி குழந்தைகளும் அவருடன் தொடுதல் முறையில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஹெலன் ஹெல்லர் ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தி ஆறும் கற்றுக்கொண்டார் ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தி ஆறுக்கும் தனித்தனியாக வெவ்வேறு விரல் நிலைகளையும் உள்ளங்கையை தொட்டும் கற்றுக்கொண்டார் பார்வையற்ற காது கேளாதவர்களிடம் பேசுவதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை மொழி பெயர்ப்பாளர் யாரும் தேவையில்லை எந்தவித கவலையும் இன்றி தயக்கமின்றி நேரிடையாக பேச முடிந்தது தன்னுடைய சொந்த மொழியில் பார்வையற்ற காது கேளாதவர்களிடம் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது ஹெலன் ஹெல்லர் பேச கற்றுக் கொண்டார் அவரை மற்றவர்கள் முன்னிலையில் பேச வைக்க வேண்டும் என முடிவு செய்தார் மாற்ற வேண்டும் என ஆசைப்பட்டார் நியூ ஜெர்சியில் என்னும் இடத்தில் ஹெலனை முதன் மேடையில் பேச வைத்தார் ஹெலன் ஹெல்லர் முதன் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பேசினார் முதன் முதலாக ஹெலன் பேசும்போது மிகவும் பயந்துவிட்டார் ஆனால் எப்படி சுருக்கமாகவும் தெளிவாகவும் மேடையில் பேச வேண்டும் என்பதை ஆனி கற்றுக் கொடுத்தார் ஒரு வழியாக ஹெலனை மேடையிலும் ஏற்றிவிட்டார் என் உடல் நடுங்கியது எனது மனசு உறைந்து போனது எனது இதய துடிப்பு நின்றுவிட்டது போல் இருந்தது நான் என்ன செய்ய வேண்டும் எனக்குள் ஏற்பட்ட தயக்கத்தை போக்க என்ன செய்ய வேண்டும் என ஆனியை தொட்டார் தனது விரலை ஆனியின் உதட்டில் வைத்து காட்டி எப்படி உதட்ட அசைவை கொண்டு வாசிக்க முடியும் என பார்வையாளர்களிடம் காட்டினார் ஆனி மெதுவாக ஹெலனின் கையை பிடித்து அழுத்தி தடவி பேசுமாறு தூண்டினார் ஆனி ஒவ்வொரு வார்த்தையாக ஹெலனுக்கு சொல்ல பார்வையாளர்கள் புரிந்து பேசினார் ஆனால் ஒன்றை சொல்ல முடியாமல் தடுமாறினார் இருப்பினும் தட்டு தடுமாறி பேசினார் ஹெலன் தனது உரையை பேசியவுடன் அவரை சுற்றி பார்வையாளர்கள் கூடினர் கையை பிடித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விட்டு கீழே இறங்கினார் அவர் மேடையில் பேசினாலும் அவருக்கு அது தோல்வி என்றே கருதினார் அவர் அடக்க முடியாமல் விட்டார் இது அவருக்கு மேடையில் கிடைத்த முதல் அனுபவம் இது ஆனி இதை ஒரு வெற்றி என்றே கூறினார் இதுதான் ஹெலனை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் மேடையில் பேச வைத்தது ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் ஹெலன் பேசும்போது கலந்து கொண்ட பார்வையாளர்கள் யார் அவர்களுக்கு முயற்சி செய்வார் அவர் பார்வையாளர்களின் நலன்கள் மற்றும் குறிப்பாக ஏழைகள் இளைஞர்கள் பார்வையற்றவர்கள் காது மற்றும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசினார் ஹெலனின் இலக்கு இவர்களின் வாழ்க்கையை முன்னேறும் வகையிலேயே இருந்தது கூட்டத்தில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் கேட்கும் கேள்விகளை கலந்து கொண்ட பார்வையாளர்கள் இவரின் பேச்சு திறமையை கொண்டு ஆச்சரியப்படுவர் இவரின் திறமையை கொண்டு பிரமிப்பும் சேவை ஹெலன் ஹெல்லர் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே சேவை செய்தார் எல்லோரையும் போலவே மாற்றுத்திறனாளிகளும் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும் உலகில் வாழும் அனைவரும் சமமானவர்களே எனும் எழுதினார் அவர்களின் பார்வையற்றோருக்காகவும் காது கேளாத வாய்ப்பீச இயலாதவர்களுக்காக பாடுபடுவதை தன் வாழ்க்கை லட்சியமாக கொண்டார் தன் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக அமையும்படி நடந்து கொண்டார் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டினார் பார்வையற்றவர்களுக்காக ஒரு தேசிய நூலகத்தை உருவாக்கினார் இதற்காக உலகம் முழுவதும் இருந்து நூல்களை பெற்று நூல் நிலையத்தை வளர்த்தார் அமெரிக்காவில் போரினால் கண் இழந்தவர்களுக்கான நிவாரண போர் நிதி வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாரியத்தின் முதல் இயக்குநராக ஹெலன் ஹெல்லர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஹெலன் ஹெல்லர் நிதியக அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது பார்வையற்ற காது கேளாத ஒருவர் செய்யும் முழுவதும் அதிபர்கள் அறக்கட்டளைக்கு உதவி செய்தனர் சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து கோடி பணம் நிதியாக கிடைத்தது அதனை கொண்டு பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்தார் உலகில் நடத்தப்பட்டு வந்த பார்வையற்ற பள்ளிகளுக்கு நிதி உதவி செய்தார் அமெரிக்காவில் பார்வையற்றவர்களுக்காக அலுவலக ஆட்சி மொழியாக பிரெய்லி எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்வையற்ற இளைஞர்களுக்காக ஒரு ஏஜென்சியையும் ஆரம்பித்தார் லயன்ஸ் கிளப்புடன் உறவு கொண்டு உலகம் முழுவதும் பார்வையற்ற காது கேளாதவர்களுக்கு கருவிகள் வழங்க ஏற்பாடு செய்தார் அமெரிக்காவில் கண் பார்வையற்றோர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் அதிகாரூர்வச்சாளராக ஹெலன் ஹெல்லர் நியமிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்ட மக்கள் எழுச்சியடைய பார்வையற்றோர் கழகம் வளர்ச்சி பெறவும் பாடுபட்டார் பலருக்கு கடிதம் எழுதி இதனை வளர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பார்வையற்றோர் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது கவுன்சிலராக ஹெலன் ஹெல்லர் நியமிக்கப்பட்டார் உலக அளவில் இயங்கும் பார்வையற்றோர் அமைப்பு எதுவாக இருந்தாலும் பொறுப்புகளில் ஒருவராகவே இவரை தேர்வு செய்யும் அளவிற்கு பிரபலம் அடைந்தார் பார்வையற்ற நிபுணராக ஹெலன் விளங்கினார் இங்கிலாந்தில் பார்வையற்றவர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அச்சங்கத்தின் உதவி தலைவராக ஹெலனை தேர்ந்தெடுத்தனர் பார்வையற்றோர் கழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் புரிந்தார் இதன் மூலம் பார்வையற்றவர்களுக்கான பேசும் புத்தகங்கள் கொண்டுவரப்பட்டன இதற்கான பயிற்சி அமைப்பின் மூலம் பார்வையற்றவர்களுக்காக பாடுபட்டார் பார்வையற்றவர்களை விட காது கேளாதவர்கள் மீதே ஹெலன் அதிகம் அக்கறை காட்டினார் அதை விட பார்வையற்ற மற்றும் காது கேளாத ஆகிய இரண்டு குறைபாடு கொண்டவர்கள் மீது மிக அதிக அக்கறை காட்டார் பார்வையற்றவர்கள் பார்வை இழந்தோர்களுக்காக கருவிகள் உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்து உதவினர் பார்வையற்றோரின் தலைமை அலுவலகம் நியூயார்க் நகரில் உள்ளது இங்கு ஹெலன் ஹெல்ல பார்வையற்றவர்களுக்காக எழுதிய கட்டுரைகள் புத்தகங்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்றனர் இங்கு அவரின் சேவைகளை தனி கவனம் செலுத்தி பாதுகாத்து வருகின்றனர் அவர் செய்த சாதனைகளை வரிசைப்படுத்தி பார்வைக்கு வைத்திருக்கின்றனர் உலக அமைதி இரண்டாம் உலக யுத்தம் நடந்தபோது உலக அமைதி வேண்டும் என குரல் கொடுத்தார் இரண்டாம் உலக யுத்தத்தில் காயமடைந்து உடல் ஊனமடைந்தவர்களை மருத்துவமனையில் ஆறுதல் கூறினார் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் தொடருங்கள் என தெம்பு ஊட்டினார் அணு ஆயுதங்கள் வேண்டாம் என கூறினார் அணுசக்தியை ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதுவே சர்வதேச அளவில் உலக அமைதியை ஏற்படுத்தும் அணுசக்தி ஆக்கத்திற்கே அழிவிற்கல்ல என உலகம் முழுவதும் எதிரான இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு அவர் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நன்றி தெரிவித்து ஹெலன் ஹெல்லருக்கு கடிதம் எழுதினார் ஒரு ஹெலன் ஹில்லரை அவரது நண்பர் பார்த்து சென்றார் உங்களுக்கு விருப்பமான ஒன்று தரப்படுகிறது அது என்னவாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டார் பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் தனக்கு தேவை என்று சொல்வார் என அந்த நண்பர் எதிர்பார்த்தார் இந்த உலகத்தில் அமைதி மலர வேண்டும் என ஹெலன் ஹெல்லர் பதிலளித்தார் யுத்தத்தை அவர் வெறுத்தார் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றே விரும்பினார் புத்தகங்கள் ஹெலன் ஹெல்லர் புத்தகங்களை விரும்பி அவர் பிரெயில் எழுத்துக்களில் வெளிவந்த புத்தகங்களை வாங்கி படித்தார் ஆனி செலிவன் அரசியல் வரலாறு தத்துவம் சார்ந்த புத்தகங்களை வாங்கிக் கொடுப்பதோடு படித்தும் காட்டினார் புத்தகங்கள் தந்த இன்பம் ஹெலனுக்கு மகத்தானதாக இருந்தது என் மவுனம் நான் வாசித்த புத்தகங்களின் சாரத்தால் ஆனது என ஹெலன் ஹெல்லர் புத்தகங்கள் வாசிப்பதையும் நேசிப்பதையும் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அவர் ஜெர்மன் பிரெஞ்சு இலக்கியங்களையும் சேக்ஸ்பியரின் நாடகங்களையும் படித்தார் கவிதைகள் என பலவற்றை விரும்பி படித்தார் மனிதனின் பரிணாமம் உலகம் மனிதரின் இடப்பெயர்ச்சி என பல சமூகம் சார்ந்த புத்தகங்களையும் படித்தார் புத்தகங்கள் அவரது வாழ்வில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் பேச்சாளராக மாறுவதற்கும் உதவியது தோழமை ஆனி செல்வன் ஹெலன் ஹெலரின் ஆசிரியராக மட்டுமில்லை அவர் ஒரு தோழராக இருந்தார் ஹெலனை உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்தியவர் ஆனி சரிவன் பாதி பார்வையற்றவர் உடல் நலம் குன்றியவராக இருந்தார் ஆனால் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தார் அவருக்கு தாயாகவும் தோழராகவும் இருந்து வழிகாட்டினார் இந்த தோழமை ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்ததும் ஹெலனுக்கு பாடம் நடத்துவதற்காக வந்தபோது பணத்திற்காகவும் வயிற்று பிளப்பிற்காகவும் வந்தவர் என கருதிவிட முடியாது அவர் ஹெலனை கண்டவுடன் அக்குழந்தையின் பரிதாப நிலையை கண்டார் தன்னால் முடியும் அளவிற்கு அக்குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என உருதியாக இருந்தார் அது மட்டும் அழாமல் பொறுமையும் சகிப்பு தன்மையும் கொண்டவராக இருந்தார் ஒரு இருபது வயது பெண் ஆசிரியருக்கு இந்த அளவிற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தது என்பது ஆச்சரியமூட்டக்கூடியதுதான் ஹெலனை பொறுத்தவரை குழந்தை பருவத்தில் கரடு குழந்தையாக இருந்தார் அவரை பெற்றோர்கள் சமாளிப்பதே பெரும் பிரச்சனையாக இருந்தது ஒரு ஆசிரியரை வைத்துக் கொண்டால் ஹெலனை நல்வழிப்படுத்த முடியும் என அவரது பெற்றோர்கள் கருதினர் உண்மையில் நல்வழிப்படுத்தும் ஒரு ஆசானாக அமைந்து விட்டார் கோபமும் அடங்காத்தனமும் கொண்ட ஹெலனை தனது பொறுமையாலும் அன்பாலும் சாந்தப்படுத்திவிட்டார் உடல் குறைபாடுகள் இல்லாத மாணவர்களுக்கு பாடம் நடத்தி புரிய வைக்கவே பல ஆசிரியர்கள் தடுமாறுகின்றனர் ஆனால் பார்வையற்ற பாடம் நடத்துவது என்பது தான் ஆனி செலிபன் ஆனிக்கு திருமணம் ஆனவுடன் என்னும் இடத்தில் உள்ள பாரஸ்ட் ஹில்ஸ் என்ற இடத்திற்கு சென்றனர் ஆனி தன்னுடன் ஹெலனையும் அழைத்து சென்றார் மூவரும் ஒரே வீட்டில் தங்கினர் அந்த வீட்டில்தான் அமெரிக்க பார்வையற்றோர் அறக்கட்டளையை கலன ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கணவரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆனி பிரிந்தார் அந்த ஆண்டிலிருந்து ஆனியின் உடல் நலமும் பாதிக்கப்பட்டது அப்போது பாலி தாம்சன் என்பவரை வீட்டில் வேலைக்கு பணியமர்த்தினார் அவர் ஒரு ஸ்காட்லாந்து பெண் அவருக்கு செவிடு மற்றும் பார்வையற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முன் அனுபவம் எதுவும் கிடையாது அவர் ஹெலனின் தனி செயலாளராகவும் இருந்தார் ஆனி சலிவனுக்கு உடல் நலம் நாளுக்கு நாள் பாதிப்படைந்தது அவருக்கு மருத்துவ உதவிகளை ஹெலன் செய்தார் ஆனி சலிவனுக்கு மருத்துவம் செய்வதற்காக ஐரோப்பாவிற்கும் சென்றனர் அப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது ஹெலனின் வாழ்க்கையை முன்னேற்றி கல்வி கொடுத்த தாய் என ஆனியை புகழ்ந்தார் ஆனி சலிபனின் சிறந்த வேலையை பாராட்டி பல்கலைக்கழகமும் விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தினை இழந்தார் இது ஹெலனை மிகவும் பாதித்தது ஆனியின் உடல் நலம் கேட்டு அவர் கோமா நிலைக்கு சென்றார் மயக்க நிலையில் இருந்த ஆனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இயற்கை எழுதினார் அவரின் இறப்பு ஹெலனை மிகவும் பாதித்தது உலகின் பல நாடுகளிலிருந்து ஹெலனுக்கு ஆறுதல் கூறப்பட்டது ஒவ்வொருவரும் ஆனி செலிவன் அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நியூயார்க்கில் பாரஸ்ட் ஹில்லில் இருந்தார் அவர் ஹெலன் ஹெலரை உலகப் பெற செய்த உலகின் தலைச்சிறந்த ஆசிரியர் ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபது அஞ்சு தினம் கொண்டாடப்படுகிறது ஆண்டுகளுக்கு பிறகு கல்லூரி அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு செயற்கை நீருற்றை கல்லூரியில் அமைத்தது அந்த விழாவிற்கு ஹெலன் ஹெல்லரை அழைத்திருந்தனர் ஆனி சலிவன் தனக்கு முதல் முதலில் வாட்டர் என்கிற வார்த்தையை கூறி அனைவரையும் நெகிழ செய்தார் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டார் அவர் குணமடையாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இறந்தார் பாலி தாம்சன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவருக்கு உதவிட விண்ணி கார்பாலி என்கிற செவிலியரை வைத்துக் பாளி தாம்சன் இறந்த பிறகு அந்த செவிலியர் ஹெல்லரின் இறுதி காலம் வரை உடன் இருந்தார் இப்படி பலர் அவரின் வாழ்க்கையில் தோழமையுடன் இருந்தனர் பயணங்கள் ஹெலன் ஹெல்லர் உடல் ஊனமுற்றோருக்காக பேசி வந்ததால் பல நாடுகள் அவரை பேச அழைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து பல நாடுகளுக்கு சென்று பேசினார் அவர் பேசிய இடங்களில் பார்வையற்றோருக்காக நிதி சேர்த்தார் ஹெலன் தன்னுடைய டீச்சர் ஆனி சலிவனுடன் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் செல்லுமிடமெல்லாம் தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தன் நம்பிக்கையை ஊட்டினார் மாற்றுத்திறனாளிகளாலும் சாதிக்க முடியும் என்பதை பல உதாரணங்களுடன் விளக்கினார் ஹெலன் ஹெல்லர் ஐந்து கண்டங்களில் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் செல்லுமிடமெல்லாம் ஊனமுற்றவர்களுக்காக சேவை செய்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் மைல்கள் தூரம் பயணம் செய்தார் ஐந்து மாத இடைவெளியில் இந்த கடினமான மிக நீண்ட பயணத்தை மேற்கொண்டார் இது தேர்தல் பயணம் அல்ல ஆர்வையற்றோருக்காக உதவிட மேற்கொண்ட பயணம் என்பதை மறந்துவிடக் கூடாது இவர் பயணத்தின் போது உலகில் பல பிரபலமான தலைவர்களை சந்தித்தார் பல தலைவர்கள் மிகச்சிறந்த மேதைகளை நேருக்கு நேர் சந்தித்து பேசி மகிழ்ந்தார் பயணம் மேற்கொண்ட நாடுகளிலெல்லாம் காது கேளாத பார்வையற்றவர்களுக்கு பள்ளிகள் தொடங்க உலக நாடுகளை வற்புறுத்தினார் பல நாடுகள் இதனை வரவேற்றன ஹெலன் ஹில்லரின் பயணத்தின் மூலம் பல நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிகள் தொடங்கப்பட்டன இந்த பயணங்களில் அற்புதமான உற்சாகமூட்டும் உரைகளை நிகழ்த்தினார் ஹெலன் ஹில்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இங்கிலாந்தில் உள்ள பக்கிங் அரண்மனைக்கு சென்றார் அங்கு இளவரசர் ஜார்ஜ் மற்றும் இளவரசி மேரி ஆகியோரை சந்தித்தார் அவர்கள் ஹெலனின் திறமையைக் கண்டு ஆச்சரியம் தொடுதல் மூலம் எப்படி விஷயங்களை புரிந்து கொள்கிறார் என்பதை நேரில் கண்டு ஆச்சரியமடைந்தனர் அவர்கள் ஹெல்லருக்கு நிதியுதவி செய்து பாராட்டினர் ஹெலன் ஹெல்லர் ஜப்பான் மூன்று முறை சென்றுள்ளார் அவர் இரண்டாவது உலக போர் முடிந்த பின்னர் ஜப்பான் சென்றார் அப்போது அவர் அமெரிக்காவால் அணுகுண்டு வீசி அழிக்கப்பட்ட ஹிரோசிமா மற்றும் நாகசாஹி நகருக்கும் சென்றார் அங்கு நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அணு ஆயுதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அவர்களின் உழைப்பை அன்பை புரிந்து ஜப்பான் அவருக்கு முழு மகிழ்ச்சியை கொடுத்தது ஜப்பானின் உணவு பட்டு துணி டாட்டா மீப்பு குளியல் ஆகியவை அவருக்கு மிகவும் பிடித்தமானதாக அமைந்தது இறந்த பிறகு ஹெலன் ஹெல்லர் பாலி தாம்சனுடன் பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் அவர் சீனா ஜப்பான் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹெலன் ஹெல்லர் இந்தியாவுக்கு வந்தார் அவர் இந்தியாவில் ரவீந்திரநாத் தாகூர் நேரு ஆகியோரை சந்தித்தார் ஹெலன் ஹெல்லர் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று இந்தியாவின் அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை சந்தித்தார் அங்கு ஹெலனுக்கு விருந்து அளிக்கப்பட்டது விருந்தில் ஜவஹர்லால் ஜவஹர்லால் கோபம் கொண்டவர் சட்டென்று கோபப்படுவார் ஆனால் உடனே கோபம் அரைந்துவிடும் தேசாபிமானத்தில் கலை சிறந்தவர் நேருவின் முகத்தை ஹெலன் தொட்டு தடவி அவரை அறிந்து கொண்டார் நேருவை பற்றி அவர் முன்பே தெரிந்திருந்தாலும் அவரின் முகத்தை அவர் பார்த்ததில்லை அவரின் முகத்தை தொட்டு பார்த்த பிறகு என்பதை கைவிரல்கள் மேடாக அமைந்துள்ள உமது நெற்றியையும் அது வெளிப்படுத்தும் உமது மேதைத்தனத்தையும் வருணிக்க ஒரு கவிஞனின் கற்பனை ஊற்ற வேண்டும் வாழ்வில் நாகரிகத்துக்கு அடித்தளமாகியம் மானிடத்தின் உன்னத இலக்குகளை ஒருவரை பற்றி என் மனதில் ஒரு கனவு உண்டு அதை உங்களிடம் நான் உணர்கிறேன் என ஹெலன் ஹெல்லர் கூறினார் நேருவே தன்னை மிகவும் கவர்ந்ததாக சொன்னார் இந்தியாவில் ஹெலன் ஹெல்லர் மும்பைக்கு சென்றார் அங்கு பார்வையற்றோருக்காக உருவாக்கப்பட ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்க்கச் சென்றார் ராஜ்மஹாலின் பளிங்க தொட்டு தடவி பார்த்தார் மம்தாஜின் தொட்டு பார்த்து மகிழ்ந்தார் உலக அதிசயங்களில் ஒன்றை நேரில் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் பார்வையற்ற ஒருவராலும் தாஜ்மஹாலின் அழகை ரசித்து வர்ணிக்க முடியும் என்பதை ஹெலன்ஹெல்லர் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் ஹெலன்ஹெல்லர் உள்ள மகாத்மா காந்தி சமாதிக்கு சென்று மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் சென்னைக்கும் வந்தார் அவருக்கு கவர்னர் மாளிகையில் விருந்து உபச்சாரம் செய்யப்பட்டது பாடகி எம் எஸ்மேயும் சந்தித்தார் அவர் குரலை தொட்டு அவரின் இசையை கண்டார் ஊட்டிக்கு சென்று பூங்காவில் புத்தியிருந்த மலர்களை தொட்டு முகர்ந்து பரவசம் அடைந்தார் அவர் இந்தியாவிற்கு வந்தபோது அவர் சேலை உடுத்தி கொண்டார் அவருடன் வந்த பாலி தாம்சனும் சேலை உடுத்திக் கொண்டார் இதெல்லாம் அவர் இறக்கும் வரை இந்தியாவை நினைவுபடுத்தி கொண்டிருந்தனர் வளர்ப்பு நாய் ஹெலன் ஹெல்லர் மூன்று முறை ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டார் அவர் ஜப்பானியர்களின் விருப்பத்திற்குரிய நண்பராக மாறினார் ஹெலனுக்கு நாய் என்றால் மிகவும் பிடிக்கும் ஹெலன் ஜப்பானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதன் சென்றார் அப்போது அஹிடா என்னும் எல்லைப் சென்றார் இது வடக்கு ஜப்பானின் மலைப்பிரதேசம் இப்பகுதியில் அஹிடா எனப்படும் பெரிய வேட்டை நாய்கள் வளர்க்கப்படுகின்றன இவை இந்த மலைப்பகுதியில் மட்டுமே வளரும் விசேஷ நாயாகும் ஹெலனுக்கு அஹிடா நாயின் மீது ஆசை ஏற்பட்டது ஹெலனுக்கு நண்பர் ஒருவர் ஒரு நாய்க்குட்டியை கொடுத்தார் நாய் நண்பர் விபத்தில் இறந்து அவரின் சகோதரர் ஒரு நாய்க்குட்டியை அன்பளிப்பாக ஹெலனுக்கு வழங்கினார் இது ஜப்பான் அரசு மூலம் ஜூலை ஆயிரத்தி அதிகாரபூர்வமாக ஹெலனுக்கு வழங்கப்பட்டது நாய்க்குட்டியை வழங்கியவரின் பெயர் கோ அந்த நாய்குட்டிக்கு கோகோ என அமெரிக்காவில் முதன் முதலில் வளர்த்தவர் ஹெலன் ஹெல்லர்தான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நாயினத்தை ஹெலன் அமெரிக்காவில் அறிமுகம் செய்தார் அதன் மூலம் அவரை ஜப்பானியர்கள் பாராட்டினர் ஹெலன் இந்த நாயை பற்றி அஹிடா என்னும் இதழில் எழுதினார் எப்போதும் இதன் ரோமம் ஒரு தேவதைக்கு இருப்பது போலவே இருந்தது இதுபோல் வேறு எந்தமும் இவ்வளவு மென்மையை உணர முடியாது நல்ல குணங்களும் கொண்டுள்ளது என்னிடம் மிகவும் பாசமாக நடந்து கொள்கிறது அது எனக்கு தோழனாகவும் நம்பகமான பாதுகாவலனாகவும் இருக்கிறது ஹெலன் ஹெல்லரின் செல்ல நாயான அகிடா இறந்தபோது ஹெலன் மிகவும் வேதனையடைந்தார் இதனை அறிந்த நண்பர்கள் ஹெலனுக்கு ஆறுதல் கூறியதோடு அதற்கு பதிலாக வேறு ஒரு நாய்க்குட்டியை வாங்கிக் கொள்ள பண ஆனால் அந்த பணத்தை கொண்டு அவர் நாய்க்குட்டி வாங்காமல் கண் ஒரு சிறுவனுக்கு பண உதவி செய்தார் மோப்பசக்தி ஹெலன் ஹெலருக்கு நன்கு உணர்ந்து கொள்ளும் மோப்பசக்தி இருந்தது அவர் பொருட்களின் வாசனையை முகர்ந்து பார்த்து அது என்ன என்பதை எளிதில் கூறிவிடும் ஆற்றல் கொண்டவராக இருந்தார் அவருக்கு கைவிரல் எப்படி கண்ணாக செயல்பட்டதோ அதுபோலவே மோப்பசக்தியும் பொருட்களை கண்டறிய உதவியதுலர் தான் சென்ற நாட்டின் மண்ணின் வாசனையை கொண்டு அது எந்த நாடு என்பதை கூறிவிடுவார் ஒருவர் நடந்து வரும்போது ஏற்படும் கொண்டே அவர் யார் என்பதை கண்டுபிடித்து விடுவார் நடந்து வரும் கொண்டே குணத்தை கண்டுபிடித்து விடுவார் ஒருவர் தொடுவது கண்டு அவரின் குணத்தை கண்டுபிடித்து விடுவார் கையை குளுக்கும் போதே அவர் நல்ல எண்ணம் கொண்டவரா அல்லது கெட்ட எண்ணம் கொண்டவரா என்பதை கண்டுபிடித்து விடுவார் கண்டுபிடிப்பது போல் அதிர்வுகளை கொண்டு ஆட்களையும் விலங்குகளையும் கண்டுபிடித்தார் அவர் மிருக காட்சி சாலைக்கு சென்றபோது கூண்டின் உள்ளே இருக்கும் விலங்கின் குரலை வைத்து அது என்ன விலங்கு என்பதை கூறிவிட்டார் அவரால் கேட்க கேட்க முடியாவிட்டாலும் கூண்டின் கம்பியில் ஏற்படும் அதிர்வை வைத்து அது எந்த மிருகத்தின் குரல் என்பதை கண்டறிந்து கூறும் ஆற்றல் கொண்டவராக இருந்தார் சாதாரண மனிதர்களை விட பார்வையற்ற காது கேளாதவர்களுக்கு இது போன்ற உணர்வும் ஆற்றலும் அதிகம் வாழ்க்கையை எளிமையாக நடத்த முடியும் பொழுதுபோக்கு சிறு வயதிலேயே குதிரை சவாரி செய்ய கற்றுக்கொண்டார் நீந்தவும் கற்றுக்கொண்டார் மரம் ஏறவும் கற்றுக்கொண்டார் படகு ஓட்டவும் அவருக்கு தெரியும் இதையெல்லாம் ஆனி சலிவன் முறையில் கற்றுக் கொடுத்தார் கோடை காலத்தில் அவர் குதிரை சவாரி செய்வார் அவருக்கு குதிரை சவாரி செய்வது மிகவும் பிடித்தமானது பகுதியிலும் குதிரை சவாரி செய்தார் குதிரை சவாரி செய்வது என்பது ஒரு விளையாட்டிற்காக அல்ல ஆனால் அது இயற்கையோடு தோழமை கொள்வதற்காக என்றார் ஹெலனுக்கு ரேண்டம் பை சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது இதனை இருவர் அமர்ந்து இயக்க வேண்டும் இது தவிர கெலன் ஹெல்லர் சதுரங்கம் விளையாடவும் கற்றுக் கொண்டார் சதுரங்கம் எப்படி விளையாடுவது என்பதை கற்றுக் கொடுக்க முறையில் புத்தகம் கிடையாது சதுரங்கத்தையும் கற்றுக் கொடுத்தார் ஹெலன் சதுரங்கம் விளையாடுவதற்கு என்று தனியாக வடிவமைக்கப்பட்ட பழகை ஒன்று உண்டு வெள்ளைக்காய்கள் சற்று பெரியதாகவும் கருப்புக்காய்கள் சற்று சிறியதாகவும் இருக்கும் காயை நகர்த்தும் அதிர் அதிர்வை கொண்டு தான் நகர்த்த வேண்டும் என்பதை நகர்த்துவார் இந்த விளையாட்டிலும் அவர் திறமைசாலியாகவே இருந்தார் தொள்ளாயிரம் ஆண்டில் விளையாடி வெற்றியும் பெற்றார் சதுரங்கம் விளையாடுவார் சதுரங்கம் சீட்டும் விளையாட தெரியும் அவரது சீட்டில் பிரெய்லி எழுத்து அடையாளம் வலது மூலையில் குத்தப்பட்டிருக்கும் இதனை கொண்டு அவர் விளையாடுவார் மாலை தனது செல்லனாயை அழைத்துக் கொண்டு நடைப்பயணம் பொன்மொழிகள் பல இடங்களில் பேசப்பட்ட தத்துவங்கள் அனுபவம் அவை மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் பொருந்தும்படியாக உள்ளன இதனைமொழிகள் என்று பலராலும் போற்றப்படுகின்றன பறக்க விரும்பினால் படர முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை ஒரு முறை ஹெல்லரிடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்டனர் அதற்கு இந்த அமைதியான என் வாழ்வை கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் படைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன் அதை என்றாவது ஒரு நாள் நான் உணர்வேன் அப்போதுதான் நான் அது குறித்து மகிழ்வேன் என்று கூறினார் வாழ்க்கையை பற்றி அவர் கூறியதாவது வாழ்க்கை என்பது துணிச்சல் மிகுந்த தீரச் அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல ஹெலன் தனக்காக திறக்கப்பட்ட கதவுகளை வெகு எளிதில் அறிந்து கொண்டார் தன் இழப்புகளை அலட்சியப்படுத்தி வாழ்வின் இன்பங்களை உணர்ந்து கற்றார் இதனால் தான் இன்பத்தின் ஒரு கதவு மூடும் போது மற்றொரு திறக்கிறது ஆனால் மூடிய கதவையே உற்று நோக்குவதால் நமக்காக திறந்திருக்கும் கதவை நாம் பார்ப்பதில்லை என்று சொன்னார் ஒரு கூட்டத்தில் அமெரிக்க எழுத்தாளர் ஹெலன் ஹெல்லர் பேசும்போது எனக்கு அமைதியை தரும் புரிதலையே என்றும் விரும்புகிறேன் என்றார் அது ஒரு வாழ்வியல் தத்துவமாகவே கருதப்படுகிறது அதாவது எனக்கு என்னுடைய புரிதலுக்கு மீறிய அமைதி என்று மாறாக எனக்கு அமைதியினை தரும் புரிதலையே என்றும் நான் விரும்புகிறேன் இவரின் கருத்துக்களின் மூலம் உலகில் மக்களுக்கு நம்பிக்கை எனும் விதைகளை தூவி சென்றார் என்றே சொல்லலாம் வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை ஒன்று போனால் இன்னொன்று வரும் அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது என்று ஹெலன் சொன்னார் தானே அப்படி வாழ்ந்தும் காட்டினார் தன்னம்பிக்கையும் துணிவும் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ ஹெலன் நமக்கு வழியும் அற்புதமான உழைப்பாளி ஹெலன் ஹெல்லர் உலகமெங்கும் பார்வையற்றோருக்காக பள்ளிகள் திறக்கவும் உதவவும் நாடகங்கள் நடத்தியும் திரைப்படம் எடுத்தும் நிதி திரட்டினார் ஹெலன் தன் வாழ்க்கையை மீட்சி என்னும் படமாக எடுத்தார் அதில் தன் பாத்திரே நடித்தும் தொண்டு செய்தார் இது ஒரு படமாகும் அட்டையில் எழுதியும் காட்டினர் சில உரையாடல் காட்சிகளை ஒளிப்பெருக்கி குழாய் மூலம் ஒளிபரப்பு செய்தனர் இது போன்றுதான் ஆயிரத்தி ஆண்டுகளில் திரைப்படங்கள் வெளிவந்தன அந்த முறைப்படி மீட்சி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பின்னர் தான் பேசும் படங்கள் தயாரிக்கப்பட்டன மீட்சி படத்தை ஹெலன் ஹெல்லர் திரைப்படக் கழகம் தயாரித்தது இது ஹெலன் ஹெல்லர் மற்றும் அவரது ஆசிரியர் ஆனி செலிவன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறை கூறும் கதையாகும் இந்த திரைக்கதையை பிரான்சிஸ் மில்லர் என்பவர் எழுதினார் இந்த படத்தில் ஹெலன் ஹெல்லர் ஆனி செலிவன் ஹெல்லரின் தாய் தந்தை தாம்சன் ஆகியோரும் நடித்தனர் துரதிருஷ்டவசமாக தழுவியது ஹெலன் ஹெல்லர் அவரது வாழ்க்கை என்கிற ஆவணப்படம் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் வெளிவந்ததுடன் எழுதி இயக்கினார் இதில் ஹெலனும் நடித்துள்ளார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த ஆவணப்படத்திற்கான அகாடமி விருதினை வென்றது ஹெலன் ஹெல்லர் பார்வையற்ற காது கேளாத அவரின் வாழ்க்கை போராட்டங்களை படம் பிடித்து காட்டுகிறது இது ஆங்கில மொழியில் ஓடக்கூடிய படமாகும் வரலாற்றை படமாக எடுத்தனர் உழைப்பாளி என்கிற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது அற்புதமான உழைப்பாளி என்று இவரது வாழ்க்கை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன இதன் இவரது வாழ்க்கையை ஆர்தர் பென் திரைப்படமாக எடுத்தார் ஹெலன் ஹெல்லர் மற்றும் ஆசிரியர் ஆனி செலிவன் ஆகிய இருவருக்கும் இடையிலிருந்தும் கதையாக இது உள்ளது ஒரு பார்வையற்ற காது கேளாத வாய் பேசாத குழந்தை கல்வி கற்றுக் கொள்கிறது அரசியல் இயக்கங்கள் மக்கள் சேவை மூலம் உலக புகழ் பெறுகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் படம் ஹெலன் ஹெல்லர் ஒரு அதிசய பெண் உடலில் எந்தவித குறைபாடும் இல்லாதவர்களே இது என்ன வாழ்க்கை என தங்களை சலித்துக் கொள்கின்றனர் ஆனால் பெரும் குறைபாடுகளை கொண்ட ஹெலன் ஹில்லர் ஆசிரியரின் உதவியுடன் மிகவும் மனம் தளராமல் சாதனைகள் பல புரிந்தார் அவரை உலக நாட்டு தலைவர்களே இந்த படம் எடுப்பதில் பல சுவாரஸ்யமான தகவல்களும் உள்ளன பராசக்தி படத்தில் முதன் முதலாக திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார் அதன் மூலம் தமிழ் திரை சிவாஜி கணேசன் காலடி வைத்தார் இந்த படத்தில் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க பெருமாள் முதலியார் திரு தீர்மானமாக இருந்தார் அதேபோல் அற்புதமான உழைப்பாளி என்ற படத்தில் என்பவரை நடிக்க வைக்க அதன் இயக்குனர் ஆர்தர் பென் மிகவும் தீவிரம் காட்டினார் ஆனால் தயாரிப்பாளர்கள் எலிசபெத் டைலரை நடிக்கச் சொன்னார்கள் எலிசபெத் டைலரை படத்தில் நடிக்கச் செய்தால் 5 மில்லியன் டாலர் தருவதாக கூறினார் ஆனியை நடிக்க செய்தால் ஐந்து லட்சம் டாலர் மட்டுமே தருவதாக கூறினர் இயக்குனர் பிடிவாதமாக ஆனியை நடிக்க வைத்தார் இந்த படத்தின் கதாநாயகி பார்வையற்ற காதை கேளாதவராக நடித்தார் இத்திரைப்படம் கெலன் ஹெல்லர் அவர்களின் அடிப்படையாக கொண்டது இந்த திரைப்படம் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த சிறந்த சுயசரிதை படமாக கருதப்படுகிறது இந்த படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இரண்டு ஆஸ்கர் விருதுகள் கிடைத்தன இந்த படத்தில் கெலனாக நடித்த நடிகைக்கும் ஆசிரியர் ஆனி சலிவனாக நடித்த நடிகைக்கும் சிறந்த நடிகைக்கான விருதுகள் கிடைத்தன ஹெலன் ஹெல்லராக பார்ட்டி டியூக்கும் ஆனி சலிவனாக ஆனி பங்கோப்டும் நடித்தனர் ஆசிரியர் மற்றும் மாணவி இருவரின் தேர்ந்த நடிப்பிற்காக ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது அத்தனை நேர்த்தியான நடிப்பும் இயக்கமும் கொண்ட இத்திரைப்படம் முழு பெற்றது இந்த படம் வெளிவருவதற்கு முன்பு அற்புதமான படைப்பால் என்கிற பெயரில் இது தொலைக்காட்சி படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்தது என்பவர் வெளியிட்டார் இவர் ஒரு அமெரிக்க நாடக ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் தொலைக்காட்சி படமான இது ஹெலன் ஹெல்லரின் குழந்தை பருவ கல்வியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இது சிறந்த தொலைக்காட்சி படமாக தேர்வு செய்யப்பட்டு டோனி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பெற்றது இதுவே பின்னர் திரைப்படமாக எடுக்கப்பட்டு ஆஸ்கர் விருதினை பெற்றது வாழ்க்கை கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் அற்புதம் தொடர்கிறது என்ற தொலைக்காட்சி படம் எடுக்கப்பட்டது இந்த படத்தில் ஹெலன் ஹில்லரின் கல்லூரி வாழ்க்கை இளம்பருவ சம்பவங்கள் காதல் ஆனி சலிவனின் திருமணம் என இடம்பெற்றுள்ளன அது தவிர ஹெலன் ஹெல்லர் கலந்து கொண்ட போராட்டங்கள் சமத்துவத்திற்கான பங்களிப்பு சமூக ஆர்வலராக அவர் ஆற்றிய பங்களிப்பும் படத்தில் இடம்பெற்றுள்ளன பல நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவாற்றி அதன் மூலம் பணம் திரட்டும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இப்படம் ஹெலன் ஹெல்லரின் வாழ்க்கையை பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவுகிறது பிளாக் என்கிற பாலிவுட் படம் இரண்டாயிரத்தி ஐந்தில் எடுக்கப்பட்டது இது ஹெலன் ஹெல்லரின் கதையை அடிப்படையாக கொண்டது இது இந்தியத்து இந்திய படம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் சஞ்சய் லீலா பஞ்சாலி இயக்கியது படத்தில் ராணி முகர்ஜி மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடித்தனர் இந்த படம் காது கேலாத பார்வையற்ற பெண்ணை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது அது அல்லாமல் ஆசிரியருக்கும் மாணவிக்கும் இடையில் உறவை மையமாக கொண்டு கதை இயக்குகிறது அது தவிர ஹெலனின் குழந்தை பருவம் முதல் கல்லூரி பருவம் வாழ்க்கை வரை எடுக்கப்பட்டுள்ளது இப்படம் காஸ் ஆஃப் லான்கா திரைப்பட விழா மற்றும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது இது சிறந்த இந்தி திரைப்படம் இது தேசிய திரைப்பட விருது மற்றும் 16 பிலிம் பேர் விருதுகளையும் பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகளவில் வெளியிடப்பட்ட பத்து சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக பிளாக் படத்தை டைம் பத்திரிகை தேர்வு செய்தது பத்து சிறந்த படங்களில் இது ஐந்தாவது இடத்தை பிடித்தது உலகில் வேறு சில நாடுகளிலும் பற்றி ஆவண படங்கள் எடுத்துள்ளன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்வீடன் போர்க் அறக்கட்டளை சார்பாக வாழ்க்கையை மையப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை கதை விளக்குகிறது நியூ இங்கிலாந்து வரலாற்று மரபின கழகம் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு அரிய புகைப்படத்தை கண்டுபிடித்தது அந்த புகைப்படத்தில் ஹெலன் ஹெல்லரும் ஆனி செலிவனும் உள்ளனர் இந்த புகைப்படம் பலரின் கண்களுக்கு தெரியாமல் இருந்தது பல பொம்மைகளை வைத்திருக்கும் காட்சி மிக பழமையான புகைப்படம் அது பட்டமும் விருதுகளும் ஹெலன் ஹெல்லர் இறக்கும் வரை மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்கள் உரிமைக்கும் சம உரிமைக்கும் சமத்துவத்திற்காகவும் பாடுபட்டார் ஊனம் தடையில்லை என உறுதியுடன் உழைத்தார் இவரது அறிவுத்திறனையும் சேவையையும் பாராட்டி ஹார்வர்டு பல்கலைக்கழகம் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் டெம்பிள் பல்கலைக்கழகம் ஸ்காட்லாந்து பெர்லின் ஜெர்மனி போன்ற நாட்டின் பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கின நம் நாட்டின் டெல்லி பல்கலைக்கழகமும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது ஹெலன் கில்லரின் சேவையை பாராட்டி ஜப்பான் நாட்டின் புனித என்ற பட்டத்தையும் பிலிப்பைன்ஸ் மக்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தங்க இதயம் என்ற சிறப்பையும் லெபனான் நாட்டினர் நல்லெணத்திற்கான லெபானின் தங்க பதக்கத்தையும் வழங்கியது லூயிஸ் பிரெய்லியின் நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் கொண்டாடப்பட்டது ஹெலன் ஹெல்லர் எழுதப்படிக்க கற்றுக்கொண்டது பிரெய்லியின் எழுத்துக்களால் தான் ஹெலன் ஹெல்லரின் முன்னேற்றத்திற்கு இவரின் எழுத்து முறையும் ஒரு காரணமாகும் பிரெய்லியின் நூற்றாண்டின் பிரான்ஸ் நாட்டின் பிரசித்தி பெற்ற செ செவாலியர் விருது ஹெலன் ஹெல்லருக்கு வழங்கப்பட்டது ஹெலன் ஹெல்லர் ார் அவர் பட்டம் பெற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டு என்ற விருதினை கல்லூரி வழங்கி பெருமை சேர்த்தது அத்துடன் அவர் படித்த பள்ளியில் ஹெலன் ஹெல்லரின் பெயரில் பூங்கா ஒன்று அமைத்தனர் அங்கு நீரூற்று ஒன்றினை ஆனி சலிவன் பெயரில் அமைத்தனர் இது ஆசிரியர் மாணவி அர்ப்பணிப்பு தன்மையை உலகிற்கு எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மிக உயரிய விருதினை அதிபரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வழங்கப்பட்டது போன்றோரை அங்கீகரிக்கும் அமைப்பான தேசிய மகளிர் ஹால் மூலம் சிறந்த பெண்மணியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த விருதுகளை விட தன் வாழ்நாளில் சந்தித்த பெரிய மனிதர்கள் மற்றும் அவர்களின் நட்பை மிக உயர்வாக ஹெலன் ஹெல்லர் மதித்தார் தன் வாழ்நாளில் பனிரெண்டு அமெரிக்க ஜனாதிபதிகளை பேசினார் கேத்தரின் கார்னல் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஜோ டேவிஸ்டன் மார்க் டைமன் வில்லியம் ஜேம்ஸ் போன்றவர்களுடன் தோழமையுடன் பழகி வந்தார் எஞ்சும் நினைவுகளில் ஹெலன் ஹில்லர் வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது அது மிகப்பெரிய வேதனை அவர் பொது வாழ்க்கையிலிருந்து விடுபட்டார் இருப்பினும் பார்வையற்றவர்களுக்காக தொடர்ந்து சேவை செய்தார் அவரை உலகம் மறக்கவில்லை அப்போதும் அவருக்கு பல விருதுகள் வீடு தேடி வந்தன ஹெலன் ஹில்லர் தனது எண்பத்தி வயதில் இருந்தார் அவர் உறங்கிக் கொண்டு போதே ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் து ஹன் ஹெல்லரின் உடல் தனது அன்பிற்குரிய ஆசிரியர் மற்றும் தனது உதவியாளர் பாலி தாம்சன் ஆகியோரின் சமாதிகளுக்கு இடையில் அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய உடல் வாஷிங்டனில் உள்ள புனித அந்தோனியா தேவாலயத்தில் வைக்கப்பட்டது நினைவஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் திரளானவர்கள் கலந்து கொண்டனர் மாபெரும் அஞ்சலியில் அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் அரசியல் தலைவர்கள் உயர் அதிகாரிகள் காது கேளாதோர் பார்வையற்றவர்களின் ஸ்தாபனங்கள் சார்பாக கலந்து கொண்டனர் அடைந்தவர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் வாழ்க்கையை ஒரு அவசர நெருக்கடியாக உணர வேண்டும் அப்போதுதான் நமது ஆற்றல் எல்லாம் வலிமை பெற்று செயல்களை துரிதமாக செய்ய முடியும் என்று கூறி வந்தார் அப்படித்தான் அவர் செயல்பட்டார் பேச்சு எழுத்து சிந்தனை செயல் என அனைத்து விதங்களிலும் மக்களுக்காக ஹெலன் ஹெல்லர் பாடுபட்டார் அவரது வாழ்க்கை காது கேளாதவர்களுக்கும் காது கேட்பவர்களுக்கும் ஆர்வையற்றவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக உள்ளது அவருடைய நினைவுகள் என்றென்றும் சமூகத்தில் நிலைத்திருக்கிறது ஹெலன் ஹில்லர் இறந்த பிறகும் அவரின் தியாகம் நினைவு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஹெலன் ஹில்லரின் நூறாவது பிறந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அன்று ஹெலன் ஹில்லர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி விடுமுறை தினமாக அறிவித்து ஹெலன் ஹெல்லருக்கு புகழ் சேர்த்தார் ஹெலன் நினைவு பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் திறக்கப்பட்டது இந்த நினைவு பூங்கா ஹெலனின் ஐவி வீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு மார்பளவு ஒரு தகடு பொறிக்கப்பட்டுள்ளது அதில் நான் நான் ம்ட்டிக்க இருக்கிறேன் என எழுதப்பட்டுள்ளது லயன்ஸ் கிளப் ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னை ஹெலன் நினைவு தினமாக கொண்டாடியது அப்போது முதல் லயன்ஸ் கிளப் ஜூன் ஒன்றை ஹெலன் நினைவு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறது அதினத்தில் உலகம் முழுவதும் பார்வையற்றவர்களுக்காக பல்வேறு உதவிகள் செய்யப்படுகின்றன இருபதாம் நூற்றாண்டில் மிக பிரபலமாக போற்றப்படுபவர்களில் பட்டியலை கால என் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் எடுத்தது அதில் ஹெலன் ஹெல்லரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இந்த பட்டியலில் இடம்பிடித்த முதல் அமெரிக்க பெண் ஹெலன் ஹெல்லர் ஆவார் ஹெலன் ஹெல்லரின் பெயரில் தெருக்களும் பூங்காக்களும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டன இந்தியாவில் மைசூர் பகுதியில் பார்வையற்ற காது கேளாதவர்களுக்கான பள்ளியை கே கே சீனிவாசன் நிறுவினார் அப்பள்ளிக்கு ஹெலன்ஹெல்லர் பள்ளி என பெயரிட்டார் உலகின் பல நாடுகள் அஞ்சல் வெளியிட்டு கௌரவம் செய்துள்ளன ஹெலன் ஹெல்லருக்கு அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அலபாமாவில் உள்ள தேசிய சட்ட பூர்வகாலில் ஒரு வெண்கல சிலை வைக்கப்பட்டது ஏழு வயது குழந்தையான ஹெலன் ஹெல்லர் தண்ணீர் குழாய் நிற்பது போல் இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஹெலன் ஹெல்லர் முதன் முதலாக வாட்டர் என்பதை கற்றுக்கொண்டார் வாட்டர் என எழுதி காட்டியதை நினைவு கூறுவதை பீடத்தில் பிரைலி எழுத்துக்களில் மேற்கோள் காட்டி எழுதப்பட்டுள்ளது அதாவது உலகின் சிறந்த மற்றும் மிகவும் அழகான பொருட்களை பார்க்க அல்லது தொடர முடியாது அவைகளை மனத்தில் கண்டு உணர்ந்தேன் இந்த சிலைதான் உடல் ஊனமுற்ற ஒருவருக்காக அமெரிக்காவில் வைக்கப்பட்ட முதல் சிலையாகும் இது உலகில் ஊனமுற்ற ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட முதல் சிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாமும் ஹெலன் ஹெல்லர் தினத்தையும் ஆசிரியர் ஆனி சலிவன் தினத்தையும் கொண்டாடுவோம் அன்றைய தினத்தில் அவர்களின் சேவையை நினைவு